அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே நம்முடைய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் கருமுத்து கண்ணனையா அவர்கள் இணையாணையர் ஜெயராமன் அவர்கள் இவர்களுடைய பெரும் முயற்சியினாலும் திருப்புகழ் சபையினுடைய பெரிய முயற்சியினாலும் நடக்கக்கூடிய இந்த விழாவில் ஐந்தாவது நாளான இன்றைக்கு திருவரங்கத்தை தரிசிப்பதற்காக வந்து வீட்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இப்பொழுது நம்முடைய உரையை தொடங்குகின்றோம் நம்முடைய சுவாமிநாதன் அவர்கள் அருணகிரிநாத பெருமானுக்கும் திருமாலுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னார் நான் சொல்ல போவது அருணகிரிநாதருக்கும் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தம் எல்லா கோயில்லையும் திருமாளுக்கு பெருமாள்னு பேரு திருக்கோஷ்டியூர்ல சௌமிய நாராயண பெருமாள் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் திருமலையிலே சீனிவாசப் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் இல்லை பெரிய பெருமாள் இங்க போய் பாருங்க பெரிய பெருமாள்னு அவருக்கு பேரு எதனால பெருமா இவர் மட்டும் பெரிய பெருமா வைஷ்ணவ பெருமக்கள் சொல்கிறார்கள் கருடன் பெருசா இருக்கும் பெரிய திருவடி எல்லாம் பெருசு கோயில் பெருசு பெரிய கோயில் பெருமாளுக்கு என்ன பேரு பெரிய பெருமாள் ஏன் பெரிய பெருமாள் மாவதாரத்திலே ராமனால் வழிபடப்பட்ட பெருமாள் ஆனமையினாலே பெருமாளால் வழிபடப்பட்ட பெரிய பெருமாள் ராமன் பெருமாள் இல்லையா ராமனால் வழிபடப்பட்ட மூர்த்தி ஆனமையினாலே அவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு திருப்புகளே அருணகிரிநாத சுவாமி இதை பாடுறார் முருகப் பெருமாளே பெருமாளேன்னு பாடிவிட்டார் எல்லா பாட்டும் முடிகிற பொழுது பெருமாளேன்னு முடியும் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே பழனிமலை வாழ வந்த பெருமாளே எல்லாம் பெருமாள் பாரிவிட்டார் முருகனை பெருமாள் பாரிவிட்டா பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கிறது உரக படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உரக படம்னா பாம்பு உலக படமேல் வடர்ந்த பெரிய பெருமாள் அரங்க உலகால் மகிழ்ந்த மறுகோனே உபயகுல தீப துங்க விருது கவி ராஜ சிங்க உரை புகழி ஊரில் அன்று வருவோனேன் பறவைமனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வடர்ந்த குமரேசாம் பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை பெருமாளே பழனியில பாடுற பொழுது உரக பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் மருகோணேங்கிறார் எல்லாரும் கும்பிட அவரை பழனி பாடலில் பெரிய பெருமாள் என்று அருமகிரிநாத பெருமான் பேசுகின்றார் இந்த சீரங்கத்து பெருமாள் எங்கே இருந்து வந்தார் அவருக்கு என்ன அவ்வளவு பெருமை எவ்வளவு புகழ் நூத்தி எட்டு திவ்யக் கஷேத்திரங்களில் முதலாவது திருத்தலம் ஸ்ரீரங்கம் திருப்பதி எல்லாம் தான் சொல்லுவாங்க கோயில் திருமலை பெருமாள் கோயில் வைணவ பெருமக்களுக்கு மூணு திருத்தலம் முக்கியம் ஒன்னு கோயில் ரெண்டு திருமலை மூணு பெருமாள் கோயில் கோயில்னா என்ன ஸ்ரீரங்கம் திருமலைனா என்ன திருப்பதிக்கு மேலே இருக்காரு பாருங்க சீனிவாச பெருமாள் அது திருமலை பெருமாள் கோயில்னா என்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த மூணு தான் நூத்தி எட்டு திவ்யக் மிக சிறப்பானவை என்று வைணவ பெருமக்கள் கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு அவ்வளவு மரியாதை ரங்கநாட்சியார் தாயாருக்கு அதை விட மரியாதை இப்ப அண்மையில ஒருத்தரை பார்த்த அவர் சொல்றார் இந்த ரெங்கனாட்சியார் படிதாண்டாத பத்தினி கோயில விட்டு வெளியில வரமாட்டார் உற்சவம் பூரா நம்ம பெருமாள் தான் வருவார் அவளுடைய பெயர் ஆற்றலினாலே தான் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு இவ்வளவு புகழ் அப்படிங்கிறார் ரெங்கனாட்சியார் இந்த உள்ள இந்த கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும் பெருமாள் அற்புதமா பள்ளி கொண்டிருப்பார் மேற்கு பக்கம் தலையை வச்சிருப்பார் கிழக்கு பக்கம் கால் நீட்டி இருப்பார் வடக்கு பக்கம் முதுகு காட்டி இருப்பார் தெற்கு பக்கம் இலங்கைய நோக்கி படுத்து கிடப்பார் குடதிசை முடியை வைத்து குடதி செய் மேற்கு திக்கு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி குணதிசைன கிழக்கு திக்கு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி வடக்கு பக்கத்துக்கு முதுக காமிச்சாரா தெற்கு பக்கத்துக்கு முகத்த காமிச்சாராம் பெரியவாச்சாம்புள்ள வியாக்கியான எழுதினார் சமஸ்கிருதம் வளர்ந்த வட நாட்டுக்கு முதுக காட்டினார் ஈரத் தமிழ் வளர்ந்த தமிழ் நாட்டுக்கு முகத்த காட்டினார் எழுதினார் சமஸ்கிருதம் கொஞ்சம் கடுமையான மொழி உயர்ந்த மொழி செம்பொழி அற்புதமான மொழி தமிழுக்கு முன் தோன்றிய மொழி தேவ பாஷை என்கிறார்கள் ஆனால் அது கொஞ்சம் சம்ஸ்கிருதத்துக்கு முதுக காட்டனாராம் முகத்தை காட்டனாரா தெற்கு நோக்கி பள்ளி கொண்டாராம் பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி கடல் நிர்கடவுள் கடல் வண்ணன் கடல் நிற கடவுளை அரவனை துயிலுமாக கண்டு உடல் எனக்குமாலோ என் செய்கேன் உலக தீரே இந்த பெருமாளை பார்த்தா எனக்கு கண்ணீர் பொங்குது அப்படின்னு தொந்தரடிப்பொடி ஆழ்வார் பாடுறார் எதுக்காக வேண்டி இலங்கையை பார்த்து உட்கார்ந்தார் பெருமாள் எதுக்காக இலங்கையை பார்த்து உட்கார்ந்தார் ராமாயண காலத்துக்குச் செல்ல வேண்டும் இந்த யுகம் கலி இதற்கு முந்தின யுகம் துவாபர யுகம் முந்தின யுகம் திரேதாயுகம் திரேதாயுகத்திலே ராமாயணம் ராமாயணம் முடிஞ்சது ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு அரியணை அனுமன் தாங்கினான் அங்கதன் உடைவாள் ஏந்தினான் பரதன் வெண்கொற்ற கொடையை பிடித்து கொண்டான் சத்துருக்கனும் இலக்குமனும் கவரி வீசினார்கள் விரைசரி குழலி சீதை பக்கத்திலே வேகமாக மிக அழகாக உட்கார்ந்திருக்கிறாள் வெண்ணையூர் சடையப்ப வல்லனுடைய மரபுலோர் கொடுக்க அந்த மணிமகுடத்தை வாங்கி வசிட்டன் மணிமுடியை சூட்டினான் இது கம்பராமாயணத்திலே நிறைவான பட்டாபிஷேக பாட்டு எல்லா பிரசங்கியார்களும் இந்த பாட்ட கட்டாயம் சொல்லுவாங்க இந்த பாட்ட சொல்லி முடிச்சாத்தான் பிரசங்கியாருக்கு சன்மானம் கிடைக்கும் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை செறி குழலி வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அதே வசிஷ்டன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாலே யார் ஒருவன் திட்டம் போட்டு நடக்காம போச்சோ அந்த பட்டாபிஷேகத்தை அதே வசிஷ்டன் இப்பொழுது செய்தான் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்ப செஞ்சிருந்தா ஒரு பட்டாபிஷேகத்தோட போயிருக்கும் பதினாலு வருஷம் தாமதிச்சதுனால மூணு பட்டாபிஷேகம் நடந்துருச்சு ஒன்னு வாலியை கொன்று சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் ரெண்டு ராவணனை கொன்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் மூன்று ராமனுக்கு பட்டாபிஷேகம் 14 வருஷத்திலே மூன்று ராஜ்யங்கள் மாற்றப்பட்டு விட்டன பட்டாபிஷேகம் முடிஞ்சது அங்கதனுக்கு உடைவாள கொடுத்தார் சுக்கிரீவனுக்கு முத்துமாலையை தூக்கி கொடுத்தார் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது விபீஷண ஆழ்வான் கையை கொண்டு நிற்கிறான் சொல்ல ராமனை விட வயதில் மூத்தவன் விபீஷணன் ஆனா பார்க்கறதுக்கு தம்பி மாதிரி தான் இருப்பான் எத்தனையோ காலம் முன்னால பிறந்தவன் விபீஷண ஆழ்வான் கையை கூப்பிக்கொண்டு நிற்க ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறார் இவனுக்கு என்ன கொடுக்கலாம் நிமிந்து பார்த்தார் கும்புட்டான் இட்சுவாகு வம்சத்திலே இட்சுவாகு என்பவர் தவஞ்செய்து பிரம்மாவிடத்திலே இருந்து பள்ளிகொண்ட பெருமாளை கொண்டு வந்தார் அந்த பள்ளி கொண்ட பெருமாளுடைய விக்கிரகம் இவளது காலமாக இட்சுவாது வம்சத்திலே மாந்தாதா சிவி தசரதன் எல்லோராலும் வழிபடப்பட்டு வந்தது இப்பொழுதோ ராமச்சந்திர மூர்த்தியினால் வழிபடப்பட்டு வருகிறது அந்த இட்சுவாது வம்சத்தின் குல அந்த பெருமாளைக் குழுன்னு கேட்டாராம் வழிபடுற மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தி உடனே தூக்கி கொடுத்துட்டார் பெரிய மூர்த்தி விபீஷணா கையில வச்சுக்கோ இலங்கைக்கு போற வரைக்கும் கீழே எங்கேயும் வைக்காத வச்சா உட்கார்ந்து அசைக்க முடியாது முடியாது என்னாலையும் இலங்கைய நோக்கி திருச்சிராப்பள்ளியிலே இருந்த பெருமக்கள் வைணவ பெருமக்கள் எல்லாம் பிள்ளையாரு கும்பிட்டாங்க வைணவத்தில் பிள்ளையாருக்கு பேர் என்ன தெரியுமா தும்பிக்கை ஆழ்வார் அங்க பாருங்க தெளிவா ஒருத்தர் சொல்றார் தும்பிக்கை ஆழ்வார் கும்பிக்கிறேன் பெருமாள் விக்கிரகம் தானே வேணும் அயோத்தியில இருந்து வந்து புஷ்ப விமானத்துல வர்றான் மேல விபீஷன் ஆழ்வான் கையில பெருமாள் விக்கிரகம் திடீர்னு ஒரு கலக்கம் வைத்தல இங்கயாவது போகணும் அப்புறம் உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அவரை தூக்கணும் எடுக்கணும் என்ன பண்றது கீழே வைக்கூடாது பாருங்க இதுக்கு பழைய காலத்து தமிழ்ல துருத்தின்னு பேரு ஆற்றின் இடைக்குறை அந்த இடத்துல கொண்டாந்து புஷ்ப நிறுத்திட்டான் இப்ப விக்கிரகத்தை யாரு கையிலையாவது கொடுக்கணும் பிள்ளையார் தயாரா வந்து நிக்கிறார் தம்பி இந்த சாமியை வச்சுக்கோ நான் வெளிவாசல் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் இல்லை இது ரொம்ப கனமா இருக்கும் போல தெரியுது என்னால தூக்க முடியுமா வந்துடுறேன் வாங்கினார் தூக்கினார் ரொம்ப கனமா இருக்கு நான் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவேன் வந்துடணும் இல்லைன்னா வச்சிருவேன் என்னால தாங்காது சரி விபீஷணம் போனா ஒன்னு என்ன இந்தா வந்துட்டேன்னா இரண்டு வந்துகிட்டே இருக்கேன்னு மூணு கீழே வச்சுட்டார் அவர் வச்ச பொழுது மேற்கு பக்கம் தலை கிழக்கு பக்கம் திருவடி வடக்கு பக்கம் முதுகு தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கி பார்வை இலங்கைக்குத்தானே போகணும் இலங்கையை பார்த்து பார்வை பெருமானுடைய பார்வை இலங்கையை நோக்கி இருக்கிறது விபீஷணா கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் பண்ண முடிய திருச்சி மலக்கோட்ட பிள்ளையார் வரலாறு வந்தவர் இந்த ஊரை பார்த்தாராம் காவிரி கரையே ஆகா நல்லா இருக்கே இங்க குளிச்சுட்டு போகலாம்னு பெருமாளை இடக்கி வச்சாராம் அவ்வளவுதான் பெருமாள் உட்கார்ந்துட்டாராம் இப்படி ஒரு வரலாறு எப்படியோ அயோத்தி பெருமாள் இலங்கைக்கு போகாமல் நம்ம திருச்சிராப்பள்ளியில வந்து உட்கார்ந்து அப்போ அதுக்கு என்ன பேரு அப்ப திருச்சிராப்பள்ள பழைய பேர் என்ன தெரியுமா ஸ்ரீரங்கநாதன் பள்ளி பள்ளி கொண்டாரு ஸ்ரீரங்கநாதன் பள்ளி ஸ்ரீக்கு என்ன தமிழ் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் அதை தமிழாக்கி நாதன் பள்ளி திரு திருவரங்கநாதன் பள்ளி திருச்சீரங்கன் அதான சரி திருச்சிரங்கன் ஸ்ரீரங்கன் தானே திருச்சிரங்கம் ஆக்கினாங்கநாதன் பள்ளி திருச்சிரங்கநாதன் பள்ளி ரொம்ப பெருசா இருக்கு திருச்சிரா பள்ளி என்று மாத்திவிட்டானா திருச்சிரங்கநாதன் பள்ளி கால ஓட்டத்தில் திருச்சிராப்பள்ளியாக மாறிவிட்டது என்று வைணவ பெருமக்கள் பாராட்டுகிறார்கள் பெருமாள் பள்ளி கொண்டு விட்டார் சிறப்பான இடம் பூலோக வைகுண்டம் அதுக்கு பேரு ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேர் வரலாற முழுக்க சொல்லணும் எனக்கு உள்ள நேரத்திலே இந்த ரெண்டு வரலாறை தொட்டு விட்டு ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவரிகளில் சரணடைவோம் ஸ்ரீரங்கத்துக்கு புகழ் வாங்கி கொடுத்தது யாரு உடையவர் என்ற ராமானுஜர் கோயில் ஒழுகு என்று ஒரு நூல் ஸ்ரீரங்கத்தில் என்ன என்ன செயல் எப்படி எப்படி செய்யப்பட வேண்டும் நைவேத்தியம் எப்படி இருக்க வேண்டும் திருவிழாக்கள் எப்படி இருக்க வேண்டும் பெருமாள் எப்பொழுது புறப்பாடாக வேண்டும் அவரதையும் எழுதி வச்சு தீர்மானம் பண்ணி இருந்து நடத்தி காட்டிய பெருமை உடையவர் என்றும் பாஷகாரர் என்றும் வைணவ உலகம் போற்றக்கூடிய ஸ்ரீராமானுஜரை சேரும் நான் ஒன்னு தப்பா எடுத்துக்க கூடாது ராமானுஜர் இல்லைன்னா வைணவம் இல்லை அந்த அளவுக்கு வைணவத்துக்கு பெருந்தொன் தாற்றியவர் ராமானுஜர் ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் சித்திர மாசம் திருவாதர நட்சத்திரம் ராமானுஜர் அவதாரம் சம்பந்தர் திருவாதர நட்சத்திரத்தில் அவதாரம் திருவாதிரி சிவபெருமானுக்குரியது ரொம்ப சிவப்பா இருக்குமா பெருசா இருக்குமா ஆற்றல் வாய்ந்ததா இருக்குமா சூரியனை போல எழுபது எண்பது மடங்காம் பெருசா அதனால எல்லாரும் என்ன பண்ணா இது சிவபெருமான் தோற்றம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்கிறார் ஆயிரத்தி பதினேழாவது ஆண்டு சித்திர மாசம் திருவாதை நட்சத்திரம் ராமானுஜர் அவதாரம் நூத்தி ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே புண்ணியவான் அவர்தான் காந்தியதிகள் சொன்னார் நான் நூத்தி ஆண்டுகள் வாழ்வேன் நம்ம அவசரப்பட்டு சுட்டு ரொம்ப நல்லது இருந்த அவரே தற்கொலை பண்ணிட்டு இருப்பார் வேகமா முன்னேறிட்டோம் ஆயிரத்தி பதினேழில் தோன்றிய ராமானுஜர் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி சென்றார் இந்த ராமானுஜர் ராமனுக்கு அடுத்தவனாய் தோன்றிய லட்சுமண பெருமானுடைய திருநாமத்தை பெற்றவர் பொமாலைய ராமானுஜராக திருதண்டம் தாங்கி வந்தார் என்று வைணவ பெருமக்கள் பாராட்டுகிறார்கள் பிறந்த ராமானுஜர் வாழ்க்கையில் நான்கு நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லுகிறேன் ஸ்ரீரங்கத்தோடு தொடர்புடையவை ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜருக்கும் உள்ள தொடர்பு எல்லையற்றது காஞ்சிபுரத்திலே இருந்த பொழுது திருக்கட்சி நம்பிகளிடத்திலே உபதேசம் பெற்றுக் கொண்டார் ஆளை வந்தார் இவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்தார் இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர்ற பொழுது ஆளை வந்தார் பரமபதன் சென்று விட்டார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ராமானுஜர் இன்னொரு குருநாதன் வேண்டும் என்று பார்க்கிற பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகளை சென்றடைந்தார் ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையிலிருந்து திருப்பத்தூர் வந்து திருப்பத்தூர்ல இருந்து திருக்கோஷ்டியூருக்கு வரணும் தூரம் நடந்து வந்தார் உபதேசம் கேட்டார் யார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் கதவை திறக்க மாட்டேன்ட்டார் இரண்டாவது முறையில் நடந்து வந்தார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் கதவை திறக்கல பதினேழு முறை வந்தார் உபதேசம் கிடைக்கல எட்டெழுத்து வந்தட உபதேசம் கிடைக்கல பதினெட்டாவது முறை வந்து பட்டினி கிடந்தார் கிடைக்காம போக மாட்டேன் கதவை திறந்தார் தங்கள் தாசன் வந்திருக்கிறேன் கதவை நான் ராமானுஜனுங்கிறது போச்சு தங்கள் தாசன் வந்திருக்கிறேன் கதவை திறந்தார் கொடுக்கணும் கொடுக்கல பட்னி இருந்தார் முப்பது நாள் கடும் பட்டினி அண்ணன் ஆகாரம் கிடையாது அதுதான் உண்ணாவிரதம் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உண்ணாவிரதம் வைக்கிற பாருங்க நம்ம ஊர்ல பத்து பேர் சேர்ந்து உட்கார்ந்து பத்துல இருந்து பதினொன்னு வரைக்கும் ஐயா உண்ணாவிரதம் இருப்பாரு பதினொன்னு பன்னெண்டு வரைக்கு அடுத்தவர் இருப்பாரு பன்னெண்டுல இருந்து ஒன்னு வரைக்கும் இவர் இருப்பாரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் உண்ணாவிரதம் நம்ம பண்ற அநியாயம் இது முப்பது நாள் அன்ன கிடையாது மனம் முழுக்க ஸ்ரீரங்கத்து பெருமாள் வச்சு வழிபட்டார் கருணையினாலே உபதேசம் கொடுத்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூர் பெருமாள் நின்ற தோற்றம் இருந்த தோற்றம் கிடந்த தோற்றம் மூன்றும் காட்டக்கூடிய பெருமாள் நின்ற தோற்றம் திருப்பதியில இருந்த தோற்றம் நம்ம கூடலக பெருமாள் கிடந்த தோற்றம் ஸ்ரீரங்கம் ஒரு ஆழ்வார் பாடினார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒவ்வொரு ஊர்ல நின்றார் இருந்தார் கிடந்தார் அப்புறம் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளை நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் நின்றது இருந்தது கிடந்ததெல்லாம் என் மனசுக்குள்ள யாரு திருச்செந்த வருத்தம் திருமண பாடுறார் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளை அந்த மூணு உள்ள ஊர் திரு கோஷ்டியூர் உபதேசம் கொடுத்துட்டார் என்ன உபதேசம் வெளியில சொல்லாதே பகுதி வாய்ந்தவனுக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசம் வெளியில் சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய் கேட்டவர்கள் வைகுண்டம் போவார்கள் ஒத்துக்கிட்டார் உபதேசத்தை வாங்கிவிட்டார் திருக்கோஷ்டியூர் ரெண்டு மூணு மாடி மூணாவது மாடியில் ஏறினார் எல்லாரும் வாருங்கள் ஊர்காரம் பூரா திரண்டு வந்தான் அப்ப வரலாம் டிவி எல்லாம் இல்லாத நல்ல காலம் ரேடியோ கூட கிடையாது எல்லாம் ஓடி வந்துட்டாங்க என்னமோ நல்ல வார்த்தை சொல்றாங்க கோயில்ல கோயில் அதுக்காகத்தானே பெரிய மண்டபம் அதுக்காகத்தானே அவ்வளவு பேர் வந்து சுத்தி நிற்கிறாங்க மேலே ஏறினார் ஒரு பார்வை பார்த்தார் உலகத்திலே யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு திருநாமத்தை உங்களுக்கு உபதேசம் செய்யப் போகிறேன் குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுகையராயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மட்டும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்னும் நாமம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எட்டெழுத்து மந்திர எல்லாருக்கும் உபதேசமாயிற்று வாடி வாடினேன் வாடி மயங்கினேன் மனத்தால் பெருந்துகிரிடும்பையில் புகுந்து கூடினேன் கூடி இடையவர் தம்மோடு அவர்தருந்தளவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்பது பரமபதத்திலே வாழக்கூடிய பெருமாள் திருநாமம் நாராயணான்னு சொன்னா என்ன சார் ஆக நமனும் நமனுக்கு முற்க எரிவாய் நரகம் அவன் அவன் எண்ணப்பர போட்டு வருத்திட்டு இருக்கிறாங்க அப்படி மோசமான இடம் எல்லாம் அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை யமதர்மராஜாவுக்கு பக்கத்திலே முற்கலன் ரெண்டு பேரும் பேசனங்களா பேசின பே ர்ம ராஜா நாராயணான்னு சொல்லி சொன்ன உடனே நரக சொமாடிச்சுலனும் பேச நரகில் நின்றார்கள்க்கும்ி நரகன் சொர்க்கமாடிச்சான் நாராயணாங்கிற வார்த்த கட்ட அப்போது எவ்வளவு பெரிய மந்திரம் எல்லாருக்கும் சொல்லணுமே ராமானுஜர் சொல்லிட்டாரு குருநாதர் கூப்பிட்டு விட்டார் ராமானுஜர் என்ன காரியம் பண்ணனே எல்லாரும் சொர்க்கத்துக்கு வைகுண்டம் போவா நீ நரகத்துக்கு போற என்ன போனா போகுது இவ்வளவு பேரு வைகுண்டம் போற பொழுது நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போனா பரவாயில்ல குருநாதான் நீ தான் இன்னுமே வைஷ்ணவத்துக்கு உடையவன் ஓ பேர் உடையவர் நாராம் வைஷ்ணவ உனக்கு உடைமை நீ உடையவர் போயிட்டுவார் அப்படிப்பட்டவர் ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கு போறார் பாத யாத்திரை காஞ்சிபுரத்துக்கு முன்னால திருக்கோவிலூர் திருக்கோயிலூர்ல பெருமானுடைய உலகளந்த திருத்தோற்றம் முதல் முதல் மூன்று ஆழ்வார்கள் சந்தித்து இயற்பா பாடிய இடம் திருக்கோவிலூர் திருக்கோயிலூர்ல தாண்டி போறார் ராமானுஜர் கூட்டத்தோட போறார் வழியில ரெண்டு பாதை போகுது காஞ்சிபுரத்துக்கு பாதையில் போகலாமா அந்த பாதையில் போகலாமா அங்க இருந்தவங்க சொல்றாங்க வலது பக்க பாதையில் பெரிய பணக்காரர் வீடு வரும் இந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாரும் அவரு வீட்டுக்குத்தான் போவாங்க தங்குவாங்க இந்த பாதையில் போனா இந்த பாதையில் போனா வரதாழ்வான்னு ஒரு ஆள் இருக்கிறான் பிராமண வீட்டுக்கு போகலாம் அங்க யாரும் போறது இல்லை அவனை போய் பாரு நான் வர்றேன் கிட்டே வீட்டு விஷயத்தை கவனிக்கல ஒரு மணி நேரம் உட்கார என்ன ஏதன்னாவது கேட்க வேண்டாம் நான் ராமானுஜ் என்று வர்றேன் அப்புறமும் உட்கார வச்சுட்டான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் விஷயத்தை தெரிஞ்சு அப்படியா வர சொல்லு அவர அப்படின்ட்டான் அவர் திரும்பி வந்தார் பெருமானே அங்க ஒண்ணு இல்ல உபசரிப்பு சரியா இல்லை நமக்கே தெரியுமில்ல ஒரு வீட்டுக்குள்ள போனா இந்த வீட்டுல சாப்பிடலாமா கூடாதான்னு வீட்டுக்காரரையும் அம்மா முகத்தையும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவா புரிஞ்சு போச்சு பணத்தினாலே கொஞ்சம் நம்மை விட்டு விலகி போய்விட்டான் வீட்டுக்கு போ ஒரு திருதண்டத்தோட காதிகட்டின சன்னியாசி உடையவர் பெருமாள் போற மாதிரி அந்த வீட்டு வாசப்படியில் போய் நிற்கிறார் வீடா குட்டிச்சவர் கதவு அவ்வளவு மோசம் ஒரு படல் அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருக்கா இங்க போய் நின்ன உடனே தெரிஞ்சது வெளியில வர வேண்டாம் உபசரிக்க வேண்டாம் அவளாலும் முடியாது ஏன் கட்டி இருக்கிற புடவையில் ஆயிரம் கிளிசல் வேற மாற்றுப்புடவை கிடையாது கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் ூலை விட தைத்தூல் அதிகம் புடரையெய்த நூலை விட கிழிஞ்சு தைத்த நூல் அதிகம் இப்ப வந்த ஒரு கவிஞன் ஒருத்தர் குழந்தைகள் கீழே இருந்து மேல பாக்குது மாடி வீட்டுல பணக்காரங்க வீட்டு ஜன்னல் நிறைய சட்ட காயுது இந்த புள்ள போட்டிருக்க சட்ட பூரா பொத்தல் பொத்தலா இருக்கு இந்த புள்ள மேலையும் கீழையும் பார்த்துதான் எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள் எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள் என்னுடைய சட்டையில் எத்தனை ஜன்னல்கள் அவளது கிழிஞ்சிருக்கு சட்டை அது மாதிரி அவளுக்கு புடவை இங்க இழுத்தா அங்க தெரியும் அங்க இழுத்தா இங்க தெரியும் அவ என்ன பண்ணுவா உள்ள இருந்து கையை தட்டினா ராமானுஜருக்கு புரிஞ்சு வச்சு தலையில பெரிய உத்தரிய கட்டி இருப்பார் அதை அவித்து தூக்கி போட்டார் அதை உடம்ப சுத்தி பெருசு நீளமானது அதை வழியில் வந்து விழுந்தான் வந்திருக்கிறது உடையவர் ராமானுஜன் விழுந்து கண்ணீர் இந்த வரதாழ்வானுங்கிற பிராமணர் உஞ்ச விருத்தி பண்ண போயிருக்கார் வீடு விட பிச்சை எடுக்கணும் ஒரு பிடி அரிசி கிடைக்குமா தெரியாது வீட்டுல தினம் ஏகாதசி துவாதசியே இல்லை என்ன செய்யறது இவருக்கு சாப்பாடு போடணுமே ஐம்பது பேரோட வந்திருக்கேருக்கும் சாப்பாடு போடணும் எல்லாம் தீர்ந்து போயிடும் என்ன செய்யறது நான் என்ன பண்ணுவேன் இவ்வளவு மோசமா போச்சு என் வாழ்க்கை இவருக்கு சாப்பாடு போட முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இந்த உடம்பு எடுத்தது வீணா போச்சு ஆமா இந்த உடம்பு வீணில்லை நம்ம ஊர்ல ஒரு மளிகை கடைக்காரன் இருக்கான் நான் மளிகச்சாம வாங்க அந்த தெருவெளியா எப்பவாவது போவேன் என்ன ஒரு மாதிரியா பாக்கிறான் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு கேட்டே விட்டான் என்கிட்டவா உன்னை வச்சுக்கிறேன் எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கான் இந்த உடம்பு பயன்படும் போல இருக்கே அவளவுதான் உட்கார வச்சு விட்டு ஐயா வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார் சோறு போடணும் மளிகை சாமான் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பு நான் உங்ககிட்ட ராத்திரிக்கு வந்துடுறேன் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நினைக்காத ஸ்ரீதேவி நமக்கு வரப்போறான் சரின்னா எல்லா சாமான அனுப்பிச்சான் இந்த பொண்ணு இந்த உடம்பு அழிய உடம்பு ஒரு பெருமாளுடைய அடியாருக்கு சோறு போடுறதுக்கு இந்த உடம்பு பயன்படுமானால் பரவாயில்லையே நாய் செத்து போனா தோலை உரிச்சு என்ன செய்யறான் பயன்படுத்துறான் இந்த வைரத்தை எல்லாம் தேய்ச்சி சுத்தப்படுத்துறாங்க நாய் தோல் நாய் இன்னும் சில தோல் மாடு செத்து போனா எடுத்து செருப்பு தைக்கிறான் தோலை பாம்பு செத்து போனா தோலை உருகி மணிப்பர்ஸ் பண்றான் மனுஷன் செத்து போனா எப்படா தூக்குறங்கு கேக்குறேன் நம்மது ஒன்னுத்துக்கும் பயன்பட முடியாம போச்சு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன் கல்யாண வீட்டுல போய் செருப்பை போட்டா தொலைஞ்சு போயிரும் என்ன செய்யறது எடுத்த வீட்டுல செருப்பை போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போனேன் வந்து சாப்பிட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அந்த வீட்டுக்காரங்க ஒண்ணும் சொல்லல ஒருத்தன் புணத்தை தூக்கிட்டு வர்றான் பத்து பேரு போன் வலிக்குது எழுத்த வீட்டுக்காரன்ட்டு கேட்கிறான் கொஞ்சம் இறக்கி வைக்கட்டுமான்னு முத்துக்குவாங்களா செருப்புக்கு கொடுத்த மரியாதை கூட உயிர் போன போட இந்த உடம்புக்கு கிடையாது அப்போ இந்த உடம்பு அவனுக்கு பயன்படுமானால் பயன்படட்டுமே சாப்பாடு போட்ட புண்ணிய ஆன்மாவை சேருமே அழகா சமையல் பண்ணான் கெட்டிக்காரி பக்தியோட சமையல் பண்ணனா பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் உங்க சமையல் டேஸ்ட் எப்போ வரும் தெரியுமா பக்தியோட பண்ணனா டேஸ்ட் வரும் தைப்பூசத்துக்கு பாதையாத்திரை போவோம் சமையல் பண்ணுவாங்க பழனியாண்டவருக்குன்னு யாரும் தொட்டு சாப்பிட்டு ருசி பார்க்க மாட்டாங்க சாம்பார் அவ்வளவு அருமையா இருக்கும் ரசம் அதோட அருமையா இருக்கும் ஏன் பழனியாண்டவனுக்கு அர்ப்பணம் பொறுப்பு அவன் பொறுப்பு எல்லாம் அவனுக்கு ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு விளையும் நான் பார்த்திருக்கேன் கொஞ்சம் போல தெரிய எடுக்க எடுக்க இருக்கும் அது எப்படி அது அப்படித்தான் அது கடவுளுடைய திருவுள்ளம் நல்ல சமையல் பண்ணா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா சாப்பிடற பொழுது அந்த ஆளு குஞ்சவருத்தி பிராமணர் வந்துட்டார் வந்து பார்க்கிறார் ராமானுஜர் சாப்பிட்டு ஆகா என் ஜென்மம் சாபல்யம் ஆயிற்று இந்த ஏழை வீட்டுல கடவுள் வந்து சாப்பிடுறார் குசேன வீட்டுல கிருஷ்ணன் சாப்பிட்டாப்புல இருக்கு மகிழ்ச்சியா இருந்தார் கும்பிட்டார் உள்ள வந்தார் என்னம்மா ஏது இவ்வளவு சாப்பாடு சொல்லிவிட்டார் அவர் சொன்னார் நல்ல காரியம் பண்ணுனேன் புருஷம் கொண்டாட்டி அப்படி இருக்கணும் எல்லாருடைய பாவங்களையும் மாற்றக்கூடிய ராமானுஜருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இந்த உடம்பு போனா போயிட்டு போகுது நீ நல்ல காரியம் பண்ணன நன்று நான் செய்த இந்த மதி அப்படின்னு கண்ணப்ப நாயனார் சொன்ன மாதிரி நன்று நீ செய்த மதி சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட்டாங்க ராமானுஜருக்கு சந்தேகம் சேலையில ஆயிரம் கிழிசல் நம்ம உத்திரியத்தை எடுத்து தோல்லை பொறுத்துக்கிட்டு வந்த பொண்ணு இப்படி சாப்பாடு போடுறாரு வந்து ஆண்டவன் அடியார்களுக்கு எல்லாம் மனசுல தெரியும் அப்பூதியடிகள் பிள்ளை இறந்து போனது அப்பர் சுவாமிகளுக்கு தடுமாற்றம் உண்டாயிற்று மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்கிறாரு அது மாதிரி கூப்பிட்டார் ரெண்டு பேரையும் ஆமா இதெல்லாம் எப்படி என்ன ஏற்பாடு பண்ணீங்க சொல்லிவிட்டான் அப்படியா சரி அவன் கால விழுந்து கும்பிட்டான் என்ன வேணும் இவளை கொண்டே விட்டுற போறேன்னா புருஷேன் கேளுங்க பகவத் பக்தி அப்படி இவளை கொண்டே விட்டுற போறேன் ராமானுஜர் சொன்னார் அவன் தலையில் தெளி அவனுக்கு புண்ணியத்தை பாருங்க இந்த தீர்த்தத்தை அவன் தலையில் தெளி தீர்த்தத்தை கையில வாங்கிட்டு போயாச்சு போனா அவன் ரெடியா வீட்டில் உட்கார்ந்துருக்கான் இந்த பொண்ணை கொண்டே விட போறாங்க கூட்டுக்குள்ள போயாச்சு ரெண்டு பேரும் உட்கார்ந்தாச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ காலமா நினைச்சிருந்த பொண்ணு இப்ப கிடைக்க போகுது இவர் என்ன பண்ணாரு ராமானுஜர் வீட்டுல சாப்பிட வந்திருக்காரு இந்த தீர்த்த பிரசாதத்தை உனக்கு சாதிக்க சொன்னார் தீர்த்தத்தை எடுத்து அவன் தலையில் அப்படி மூணு தர தெளிக்க கண்ணை முடிச்சு பாக்குறான் வரதாழ்வானையும் காணாம் அவன் பொண்டாட்டிய லக்ஷ்மி அவன் காணா பெருமாளும் உட்பணி புராட்டிக்கு கைகால பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு செப்பி திருக்காப்பு அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடராடியும் பல்லாண்டு முக்கியமான வரி அங்கே ஒண்ணு என்ன தெரியுமா வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளி அதுக்கு முன்னாலே நின் வலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு கடைசி வரி படைகோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்சியமும் பல்லாண்டே எந்தை தந்தை தந்தை தம் ஊத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியையடித்தவனை தீரன் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமேன் எங்க பெருமாள் ருக்மணி பிராட்டி எதிர்த்தாப்பிளங்கன்னா பாட்டு வருமா வராதா வருது காஞ்சுரத்து வரதராஜ பெருமாள் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டான் ராமானுஜர் கொடுத்த தீர்த்த பிரசாதம் சாதிச்சது இது ராமானுஜர் வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம் வணிகனுக்கு பெருமாளும் லட்சுமி தேவியும் காட்சி கொடுத்தார்கள் ஓடி வந்தார்கள் ராமானுஜர் சொன்னார் மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன் மனுஷனையெல்லாம் மாற்றி அருள் கொடுக்கிறது யாரு பெருமாள் உயர் வர உயர் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழுதலன் மனநேன் நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பாட்டு மயர் வர மதிநலம் அருளிதன் உங்க மயக்கம் போற மாதிரி மதிநலத்தை பெருமான் அந்த நாராயணமூர்த்தி அப்படிப்பட்ட ராமானுஜர் திருப்பதிக்கு போறார் ஒருத்தன் ஏற்றம் இறைச்சுட்டு இருக்கான் ராமானுஜருக்கு பாதை தெரியல அவருக்க தெரியல தெரியாத மாதிரி ஒரு பாவனை ஒரு கோனத்தை கட்டிக்கிட்டு போற வழி எப்படி போய் திரும்ப இவன் என்றேன்னு காமிச்சார் சம்பந்த சுவாமி அது மாதிரி நேர போய் திரும்புங்க விழுந்துட்டார் ராமானுக்கு என்ன இந்த ஆளு காலில் நீங்க விழுறீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆயிர யாகம் பண்ண சோமயாச்சியுடைய பிள்ள நீங்க இவன் ஒரு சாதாரணப்பட்டவ காட்டப்பட்ட ஜாதி இல்ல அவன் ஏற்றம் உள்ளவன் ரெண்டு அர்த்தம் ஏற்ற இறக்கிறவன் ஒரு அர்த்தம் உன்னை என்னை விட ஏற்றம் உள்ளவன் என்ன அர்த்தம் பகவான் இருக்கிற இடத்தை எவன் காற்றானோ அவன் பாகவதன் அவன் குருநாதன் இவரின் உடைய குருநாதரன் பெருமாள் இருக்கிற இடம் அங்கேன்னு காமிச்சாலே புண்ணியம் பாருங்க திருப்பதிக்கு போடபாத இப்படினு காமிச்சதுக்கு அவங்கால் விழுந்து கும்பிட்டார் திருப்பதிக்கு போயிட்டார் பெருமாள் மேல கால் வைக்கலாமா வைக்கப்படாது பல சான்றோர்கள் வெளியே நின்று கும்பிட்டாங்களா மலைக்கு கீழே நின்று எனக்கு வேண்டிய ஒரு அன்பர் சொல்லுவார் பழனிக்கு மாசம் மாசம் போடுங்களா ஆமா போன மலை ஏறாதீங்க ஏன் என்ன காரணம் பழனி மலையே தண்டாயுதாயுத பாணி அது மாதிரி திருப்பதி மலையே சீனிவாச பெருமாள் ஏறக்கூடாது பக்கத்துல வந்தவர்கள் சொன்னார்கள் உடையவர் மலை ஏறலன்னா யாருமே ஏற மாட்டாங்க அப்ப அந்த கோயில் எண்ணத்துக்காக நீங்கதான் வழிகாட்டணும் ஏறுங்க அப்படின்னா ஒன்னு செய்யறேன் காலால ஏற மாட்டேன் முழங்காலால ஏறுவேன் முட்டி கால போட்டு முழங்காலால மூவாயிரத்தி ஐநூறு படி இன்னைக்கு நான் பெரும்பகுதி போனா நடந்து போறது எல்லா மலையையும் பார்க்கலாம் காளி கோபுரத்தை பார்க்கலாம் ஆஞ்சனேயனுடைய அம்மா அஞ்சனாதேவி இருக்கிற அஞ்சனாத்திரிய பார்க்கலாம் வரிசைக்கு பார்த்துக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு அவதாரமும் வழியில நிற்கும் எல்லாம் பார்க்கலாம் அது மாதிரி முட்டிகால் போட்டு நடந்து போனார் முழங்கால இவரை வரவேற்க வந்தது யார் தெரியுமா இவர தாய் மாமா இவருக்கு பேர் வச்சவர் அம்மாவுக்கு அண்ண வயசு எவ்வளவு வித்தியாசம் அவரு இவரை வரவேற்க வந்துட்டார் இவர் பார்த்தார் என்ன வரவேற்க ஒரு சாமானியப்பட்ட ஒரு ஆள உங்கள் சேவகன் யாரையாவது அனுப்பக்கூடாதா அவர் சொன்னார் திருமலை புழுக்க தேடி பார்த்தேன் என்னை விட சாதாரணமான ஆள் கிடைக்கல என்ன அதுதான் ஞானி யார் ஒருவன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறானோ அவன் தெரிந்தவன் யார் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரிந்தது என்கிறானோ அவன் இன்னும் படிக்கவே தொடங்கவில்லை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு முற்ற கலமுடந்தை ஓதுகிறாள் முற்ற வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்றான் எறும்பு அது கையினாலே எட்டுச்சான் யானை அது கையினாலே எட்டு சான் மனுஷன் அவன் கையினாலே எட்டு சான் இதுல என்ன வித்தியாசம் படித்தவன் படிக்காதவன் உன் படிப்பு இன்னும் ஆரம்பிக்கல சாகுர வரைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு கேட்க கேட்கத்தான் என்னென்ன தெரியலன்னு தெரியும் படிக்க படிக்கத்தான் எவ்வளவு தெரியலன்னு தெரியும் என்னை விட சாதாரணமானவன் கிடைக்கல எப்படி இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு ராமானுஜர் சீரங்கத்தில் வர்ற பொழுது எதிர்த்தாப்புல ஒருத்தன் பொண்டாட்டி தோல்ல கையை போட்டுக்கிட்டு ஜாலியா வர்றான் அதான் அதுக்கான வார்த்தை ரொம்ப அவளே பார்க்கறான் இந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சு பார்க்க மாட்டேங்கிறான் போறவங்களை பார்க்கல வர்றவங்களை பார்க்கல பெருமாள் முகத்தை பார்க்கல அவளையே பார்த்துக்கிட்டு வரான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு வர அவளுக்கு பொன்னாச்சின்னு பேரு இவனுக்கு வில்லிதாசன் மல்லன் ராஜா கடல் இவனுக்கு மரியாதை தருவார்கள் மல்லன் பண்டாட்டி ரொம்ப பேரழகி அவ கண் அழகு அவளது அற்புதம் கஞ்சத்தின் அழவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள் சீதாதேவியை பத்தி சூர்பனக ராவணன் கிட்ட சொல்லுவா தாமரை மாதிரி இருந்தாலும் கடலோட பெரிய கண் காதலவோடிய கண்கள் கண் எப்படி இருக்கணுமா காது வரைக்கு ஓடணுமா அந்த அழகு இங்கிருந்து இங்க வரைக்கு போகணுமா நம்ம பிள்ளைங்க அதுக்காக என்ன பண்ணது மைய விட்டு இழுத்துக்குது இப்படி அது வரைக்கு போனதா தெரியட்டு மேன் காதலஓடிய கண்கள் இந்த கண் அழகு ரொம்ப அழகு அவளே பார்த்துக்கிட்டு வந்தான் ராமானு எல்லாரும் சொன்னாங்க இந்த ஆளை பாருங்க பொண்டாட்டி கண்ணிலே இப்படி பாத்துக்கிட்டே இருக்கானே பரவாயில்ல பொன்றாட்டி கண்ணத்தானே பார்க்கிறேன் ஒன்னும் தப்பு நம்ம அப்படி தீர்மானம் பண்ணிக்கிறோம் அவனை கூப்பிட்டார் என்னடா இவளை ஒரு கண் உண்டா எப்படி அழகான கண் பார்த்தீங்களா அந்த கண்ணுடைய கருமை அழகு செம்மை இது என்ன அழகா இருக்கு இந்த கண் அழகு உள்ளவள் பெண்ணு வேற எங்கேயாவது உண்டா இதை அழகான ஒரு கண்ணை காமிச்சா என்ன செய்யற அப்படியா காமிச்சா இவளை விட்டுட்டு அவரை பிடிச்சுக்கிறேன் கண் அழகா இருக்கணும் தெரியுமா கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்ன தயவு தாட்சணியம் அடுத்தவனுக்கு உதவி பண்றது அது இருந்தா தான் கண் அழகா இருக்குமா மை போட்டால கண் அழகா இருக்கும் இல்லை அடுத்தவனுக்கு கருணை காட்டுற கண் அழகா இருக்கும் ஐயனின் சீர் பேசு நல்ல தெல்லமுதொண்டு வந்த திருவாய் அப்பனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளிமேவு கண்கள் வல்லற் பெருமான் சொல்றார் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை உன்னுடைய திருமேனியை பார்த்த கண்கள் அழகான கண்கள் கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டார் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே இவன் பார்த்தா பெருமாளே இவன பாரு என்ன அவர் சொன்ன பெருமாள் பார்ப்பாரு அதுக்கு தானே இன்னைக்கு பேசிட்டு இருக்கான் ராமானுஜரே பெருமாள் சொல்லி அந்த ஆளு எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லியா அதுக்கு தானே என்ன பெருமாள் இவனை பாரு என் அது முக்கியம் பெருமாள் கண்ணால பார்த்தாராம் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா சீரங்கத்து பெருமாள் கண்ணில விலமதிக்க முடியாத ரெண்டு வைர மணிகள் இருந்தன ஒண்ணும் சொல்லது எங்க போச்சோ பெருமாளுக்கு தெரியும் அபுதமான கண்கள் அந்த உடம்பு மரகத பச்சை திருமேனி அப்படியெல்லாம் பார்க்க முடியாது மதுரை மீனாட்சி மரகத பச்சை திருமேனி இதெல்லாம் கிடைக்காதது இன்னைக்கு ஆயிரம் கோடி காலம் தவம் இருந்தாலும் கிடைக்காதது நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு மரியாதை மதிப்பு தெரியல சிறகுத்து பெருமாளை பார்த்த வச்ச கண்ணை எடுக்க முடியாது இனிதிரை திவலை மோதன் எரியும் தன் படவை மீதே தனிகிடம் தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்த கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவி ஏனேன் பச்சை மாமலை போல் மேனே பவளவாய் கமலச்செண்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் அச்சுவை பெண் வேண்டேன் அரங்கமான தொண்டரடிப்பொடியால் கொற்றார் அந்த கண்ணு பெருமாளே இவனுக்கு கொஞ்சம் பாருங்க பெருமாள் ஒரு பாருவ பார்த்தார் விழுந்துட்டான் இல்ல எழுந்துட்டான் அதான சரி அவ கண்ண விழுந்து கிடந்தவன் எழுந்துட்டான் இந்த கண்ண அழகா இருக்கேன் பெருமாள் பார்த்துட்டான் பொண்டாட்டியா புருஷனும் பொண்டாட்டியும் அப்படி அமையணுமே ரெண்டு பேரும் ஊரை மறந்துட்டாங்க சீரங்கத்திலே உட்கார்ந்துட்டாங்க ராமானுஜருக்கு திருத்தொண்டு அவன் உடம்பெல்லாம் நகை போட்டிருப்பான் வசதியான குடும்பம் ராமானுஜருக்கு எல்லா திருப்பணிகளும் செய்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் அடிமையானார்கள் ராமானுஜர் குளிக்கப் போவாரான் காவேரி ஆற்றுக்கு பெரிய தீர்த்தம் கங்கையில் புனிதமான காவிரி நடிவு பாட்டுன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடுவார் சிவபெருமான் தலையில் ஆணவத்தோடு இறங்கிய கங்கையை விட சீரங்கத்து பெருமாள் திருவடிகளை தழிவு கொண்டு செல்லக்கூடிய அன்பு காவிரி சிறந்ததல்லவா கங்கையில் புனிதமாய காவிரி என்பார் காவேரிக்கு அவளது பெருமையா காவேரியில குளிக்க ராமானுஜர் போவாரா கொஞ்சம் வயசான ஆளு யாரையாவது புடிச்சுக்கிட்டு போகணும் போற பொழுது முதலியாண்டான்னு ஒரு பெரியவர் அவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போவாரா முதலியாண்டான் பரம வைணவர் பெரிய குலத்தில் பிறந்தவர் அவர் தோளில் கையை போட்டுக்கிட்டு குளிக்க போவாரான் குளிச்சுட்டு சுத்தமாக எந்திரிக்கிறார்ல பன்னெண்டு திருநாமம் போட்டுக்கிட்டு திரும்பி வர்ற பொழுது நம்ம வில்லிதாசன் இவனுக்கு பேர் உரங்கா வில்லிதாசன் பேரு யார் இந்த கண்ணழக பார்த்தா பாருங்க அந்த ஆளு உரங்கா வில்லிதாசன் தோளில் கையை போட்டுக்கிட்டு வருவாரான் குளிக்க போற பொழுது உயர்ந்த ஜாதிக்காரர் தோளில் கையை போட்டாரு குளிச்சுட்டு சுத்தமா வர்ற பொது அதை விட தாழ்ந்த ஜாதிக்காரன் தோல் கைய போட்டு வரா சரியா போற போதுள்ள தாழ்ந்த ஜாதிக்கார தொடட்ட தொடப்படாதே இப்படின்னு நின ஒரு காலம் எல்லார என்ன சொன்னாங்க கொஞ்ச மாத்திச்சுட்டு சுத்தமா வர்ற பொழுது இந்த ஆளு தோல் கைய வரலாமா இவன் பிறப்பினாலே இழி குலத்தவன் பார்த்தார் இவங்களுக்கு சொன்னா புரியாது கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு நாள் ராமானுந்தனுடைய அடியவர்கள் எல்லாம் தூங்கிற பொழுது அவங்க கட்டி இருந்த ஆடையில ஒரு ஆடையை துவைச்சு காயப்போட்டிருப்பாங்க ஒன்னு கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த துவைச்சு காயப்போட்ட ஆடையில பூரா ஓரத்தில் கிழிச்சு விட்டாரு இவ்வளவு நிலத்துக்கு ஒன்னுத்துக்கு ஆகாது கோவனம் கட்ட கூட ஆகாது கிழிச்சு விட்டாரு மறுநாள் காலம்பரை பார்த்தா எல்லா ஆடையும் கிழிஞ்சிருக்கு அவனவன் ஜண்டவான் நீதான் கழிச்சே நீதான் கழிச்சு ஏக கலைவரம் ஆயிருச்சு வார்த்தைகளை சொல்லி திட்டு ஆரம்பிச்சான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தாரு போனா போகுதுரா கிழிச்சதுனால என்ன கெட்டு போச்சு மீதி இருக்கதை கட்டிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டாரு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டாரு சிஷ்ய பிள்ளைகளை மனத்துல நிலைமை சரியில்லை நிதி பற்றாக்குறை கொஞ்சம் பணம் வேணும் நமக்கு சாப்பாட்டுக்கு பணம் வேணும் நீங்கள்னா ஒண்ணு செய்யறீங்களா என்ன இந்த உரங்கா வெள்ளி தாசன் இருக்கிறான் அடுத்த வீடு அவன் பொண்டாட்டி பொன்னாச்சி இருக்கிறா வயலமா போட்டுருக்கா நீங்க போய் ராத்திரியோட ராத்திரியா திருவிட்டு வந்துருங்க யாரு சொல்றா ராமானுஜர் திருவிட்டு வந்துருங்க சரின் தான் எல்லாரும் ஒரு பக்கமா படுத்து சொல் தூங்குற பொ மல்லாந்து படுத்து தூங்குவது அவளது நல்லது அல்ல குப்படை படுத்து தூங்குவது அதை விட தப்பு அப்ப எ சார் தூங்கணும் இடது கைய கீழ வச்சு வலது மூக்க மேல வச்சு தூங்கணும் ஏன் அப்பதான் வலது மூக்கல மூச்சு ஓடும் வலது மூக்கல மூச்சு ஓடுனா சூரியகலை சூரியகளை ஓடுற பொழுது எந்த வியாதி கிருமியும் நம்மள ஒண்ணும் பண்ணாது இப்படி திரும்பி படுத்தா இந்த பக்கம் இடது பக்கம் ஓடுறது சந்திரகலை எல்லா வியாதியும் நம்மகிட்ட மொத்த குத்தகையா வந்து உட்கார்ந்துக்கிறோம் டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அர்த்தம் கையை வச்சு தூங்குங்கிறது அந்த பொண்ணு தெளிவா அப்படி வச்சு தூங்கிட்டு இருக்கான் இவங்க எல்லாம் போனான் காது இந்த காது கையை காலில் போட்டிருக்கிற தங்க கொலுசு எல்லாம் கலட்டனா அவளுக்கு புரிஞ்சு போச்சு யாரோ கலட்டரா பாவம் வைத்து சோத்துக்கு கலட்டுறான் போனா போறான் சோத்துக்கு தானே சார் கலட்டரான் போயிட்டு போறான் பூரா கலட்டானா இந்த பக்கம் இருக்கதையும் கலட்டிக்கணுமே அப்படின்னு திரும்பி நாளில் முடிச்சுக்கிட்டான்னு எல்லாரும் ஓடிபிட்டாங்க பாதிப்பக்கம் நகை இருக்கு பாதிப்பக்கம் நகை இல்லை அவரு காலம்பரை வந்து என்னன்னு கேட்டாரு கதையை பூரா சொன்னா மானமான அடியார்கள் வந்து கலட்டி எல்லத்தையும் குடுத்திருக்க வேண்டாமோ ஏன் நாடகம் ஆடுறேன் திரும்பி படுக்கப்படாது எந்திரிச்சு கூப்பிட்டு கலட்டி குடுத்திருக்க வேண்டாமா எப்படி கெல்லத்தையும் கலட்டி கொண்டுகிட்டு வந்துட்டாருங்க ராத்திரி வந்தாங்களா நிகழ்ச்சி நடந்துச்சா இந்தாங்க ராமானுஜர் பார்த்தாரு ஒரு ஓரத்தில் துணியை கிழிச்சதுக்கு இத்தனை அடியார்கள் நாய் போடாத சண்டை போட்டீங்க எல்லா நகையோட கை போட்டு சிறப்பான தோல் உலகத்தில் உண்டான் கேட்டாரான் ராமானுஜர் எங்க போட்டார் பாத்தீங்களா நீயே முழுவதையும் கொடுக்க வேண்டாமான்னு அவர் கேட்டிருக்கிறாரே இப்படி யாராவது உண்டா ஒரு காட்சி பெரிய நம்பின்னு ஸ்ரீரங்கத்திலே ஒரு பெரியவர் அவருடைய பொண்ணுக்கு அத்துலாயின் வர்ற பொழுது பெரும்பகுதி திருப்பாத படிப்பார் அவருக்கு திருப்பாத ஜியர் ஒரு பேரு சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்துன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் நெய்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை படை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் கேளைகள் பிறவிக்கும் உன் தன்னோடும் உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோடும் பாவாய் அற்புதமான பாட்டு இன்னைக்கு மட்டுமல்ல ஏழு ஜென்மத்துக்கு உனக்கு அடிமை நீ மாடு மே வம்சத்தில யர் வம்சத்தில பிறந்தவன் மாடு எங்களை மேய்ப்பர்களும் வாங்க பாருங்க கிறிஸ்தவ பெருமக்கள் ஆண்டவனே நம்மளை மேய்க்கிறதா ரொம்ப சிரமம் இற்றை பதை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா கோவிந்தன்னா யாரு மாடுகளை மேய்க்கக்கூடியவன் கோன்ன பசு இற்றை பருகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்சோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் பாடிக்கிட்டே வர்றாரு பரகாரம் வர்றாரு முதல் பாட்டிலிருந்து ஆரம்பிச்சிடுவாரு முதல் பாட்டு என்ன மார்கழித்தீங்கள் அதுல ஒரு நயன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் திருவாசகத்திலே திருவம்பாக பாடினவர் மாணிக்க நாலாயிரத்திலே திருப்பாக பாடினது ஆண்டாள் நாச்சியார் மாணிக்க வாசகருடைய பேரில் முதல் எழுத்து மாண்டாள் நாச்சியார் அந்த எழுத்த வச்சு மார்கழித்தின ஆரம்பிச்சு பாடினார் ஆண்டாள் நாச்சியார் பேரில் முதலெழுத்து ஆ மாணிக்க வாசகர் ஆதிலும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியையில் இதைப் பண்ண அங்க வச்சு பாடினார் திருப்பாவை திருவம்பாவை புரியுதா சைவம் வைணம எல்லாம் ஒண்ணுதான் எவன் வேற்றுமை கற்பிக்கிறானோ அதன் நரகத்துக்குத்தான் போவான்னு கம்பர் சொல்றார் நான் சொல்லல தெரிஞ்சு வச்சுக்கோ அரண் அதிகன் உலகந்த அறி அதிகன் பரகதி சென்று அடைவரிய பரிசு எல்லா இடத்திலையும் எங்கள் சிவபெருமானை பார்க்கலாம் இது சைவன் எல்லா இடத்திலையும் எங்க பெருமான பார்க்கலாம் இது வைணவம் என்னங்க தப்பு எல்லாம் ஒண்ணுதான் பாடிக்கிட்டே வர்றாரா பதினெட்டாவது பாட்டு வந்தது பதினெட்டாவது திருப்பாவை என்ன அந்த காலத்தில் பரிசுக்காக பாடம் பண்ண ஒரு சில்வர் தூக்கு கொடுப்பாங்க எங்க ஊர்ல முப்பது திருப்பாவையும் ஒழுங்கா ஒப்பிச்சா ஒரு சில்வர் தூக்கு இப்ப சில்வர் தூக்க தூக்கி எரிஞ்சுட்டேன் திருப்பாவை என்ன தூக்கி வச்சுட்டு இருக்கு வித்தியாசம் புரியுதா ரெண்டுக்க உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபாலனுடைய மருமகள் நப்பின் நப்பராட்டி கந்தம் கமலும் குழலி கலிதிறவாய் வந்தங்கும் கோழி அழைத்த மாதவி பந்தல் மேல் பல்கால் புயலினங்கள் கூவி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட அழகான பாட்டு பந்தாடு விரலி உன் மைத்துனன் பேர் பாட வேண்டும் அதனாலே வந்து திறவாய் மகிழ்ந்தேல் ஓரெம்பாயின் செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாயின் கதவை தரனாரா அத்துழாய் வந்து கதவை திறந்தாளா இவருக்கு வந்தாளா பார்த்தாரா அத்துழாய் தெரியல ந பிராட்டி தெரிஞ்சா காலில் வந்துட்டார் ராமானுஜர் ி போனா மாமியார் கொஞ்சம் பொல்லாதவ ஒரு நாள் அத்துழாய் என்ன பண்றா காவேரி ஆற்றுல குளிக்க போகணும் மாமியாரை துணைச்சி கூப்பிட்டான் மாமியாருக்கு கோபம் வந்துருச்சு வேலை காட்டியா தெரிகல மருமகளே மாமியாரா கூட பேச்சு எல்லாரும் ஒரு காலத்தில் வேலைக்காடியா உங்க அப்பா தான் உனக்கு நிறைய பனிப்பெண்களை அனுப்பிச்சிருக்க ஒருத்திய கூட்டிக்கிட்டு அப்பா ஏழை ஒருத்திய அனுப்பல குத்தி காட்டுறா உங்க அப்பா தான் நிறைய பணிப்பெண்களை அனுப்பிச்சாரு மாமியார் அவருதான் கல்யாணம் பண்ணி வச்சவரு அந்த பொண்ணு ராமானுஜர்கிட்ட வந்துருச்சு ஸ்ரீரங்கத்துல நிறைய செய்திகள் ராமானுஜர்கிட்ட வந்து சொன்ன உடனே அப்படியா முதலியான் தான் யாரு முதலியாண்டான் குளிக்க போற பொழுது ஒரு பெரியவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போவாரே அந்த பரம வைஷ்ணவர் அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல ஒரங்காவில் மாதிரி ஆயிரம் பங்கு அவரும் பெரியவர் எல்லா ராமானுஜருக்கு தங்களை ஆட்படுத்தி பார்த்தார் முதலியாண்டான் வந்து நிற்கிறார் இந்த பொண்ணுக்கு துணையாக போ வேலைக்காரனா போ குருநாதர் சொல்லிவிட்டாரே இந்த பொண்ணு பின்னால போய் வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சி சேலத்தை வச்சு போட்டு வீட்டை கூட்டி அப்ப எல்லாம் என்ன டிரை கிளீனரா இருந்துச்சு குனிஞ்சு கூட்டணும் இப்ப நம்ம தாய்மார்கள் நிமிண்ட உடிக்கி கூட்டுறாங்க அப்படியே அப்படியே அசையாம கூட்டுறாங்க அது இடுப்பு பின்னால விவகாரம் குறிஞ்சாட்டானே முழங்கால் நோய் வராது குனியறது கிடையாது உட்கார்றது கிடையாது சேர்ல உட்காந்து சேர்ல உட்கார்ந்து சேரட மறிந்து சேர்ந்து தெரியாம சேர்ந்ததுனால வம்பா போகுது உடம்புப்ப அவ்வளவு வேலையும் முதலியான் தான் பார்க்கிறார் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பரம பாகவதர் இவர்கிட்ட வேலை வாங்கலாமா காலை பிடிச்சு விட்டா நமக்கு பாரம் இல்லையா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்களாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க எந்த வேலை பார்க்கலாமா எனக்கு தெரியாது குருநாதர் ஆச்சாரியன் கட்டளை யாரு ஆச்சாரியன் ராமானுஜர் எல்லாரும் பெரிய நம்ப போய் சொன்னாங்களாம் எனக்கு தெரியாது ராமானுஜரை போய் கேளுங்கள் எல்லாம் ராமானுஜர்ட்ட வந்துட்டாங்களாம் எங்க வீட்டில முதலியான் தான் வந்து இவளது பணிபடையும் செய்கிறார் நியாயமா ராமானுஜர் நிமிர்ந்தார் அந்த அம்மா ஏதோ வேலைக்காரங்க அனுப்பலன்னு சொன்னாங்களாம் அதுக்காக முதலியான் தான் அனுப்பினேன் உங்களுக்கு அவன் பிடிக்கலன்னா நானே வந்து வேலை பார்க்கிறேன் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பகவான் வேலை பார்த்த மாதிரி அவன் பிடிக்கலன்னா நானே வந்து வேலை பார்க்கிறேன் தயார் நாரா காலை விழுந்தாங்க ராமானுஜர் எங்க போயிட்டார் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பரம ஞானி நீண்ட காலம் வாழ்ந்த இடம் ஸ்ரீரங்கம் அடுத்த போயும் ராமானுஜரே வடநாட்டுக்கு போறாரு மேல்கோட்டை மைசூர் தாண்டி விட்டல் ராயன் அங்க உடுத்தா அதன் பொண்ணுக்கு பைத்தியம் பைத்தியம் எப்படி தெரியுமா எந்த ஆடையும் உடுத்த அது தூக்கி போட்டனும் ஆடை ஒரு பயம் தூக்கி போட்டுரும் என்ன செய்ய சமண்டர்கள் பூரா மருந்து கொடுத்தாங்க வைத்தியம் பார்த்தாங்க ஒன்னும் ராமானுஜர் அந்த ஊருக்கு போயிட்டார் எல்லாரும் ராமானுஜர் வந்திருக்கார் அவர் வைணவ சன்னியாசி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சன்னியாசி அதுல ஒரு நயன் தெரியுமா உங்களுக்கு ராமானுஜருக்கு முந்தி கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி கொஞ்சம் பொல்லாதவளா போயிட்டா ஒருத்தர் சொல்லுவார் கல்யாணம் பண்ணிக்கோ பொண்டாட்டி நல்லவளா இருந்தா வாழ்க்கை சுகமா இருக்கும் பொண்டாட்டி பொல்லாதவளா இருந்தா உனக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைச்சது பொண்டாட்டியாரா ராமானுஜர் காவேரி அத்தங்கரல நிக்கிறாரா ஒரு ஆளு ஒரு சலவ தொழிலாளி வண்ணான் காலில் வந்து விழுந்தான் ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படி திரும்பினான் காரி வகுலாபரணா ஷடகோபா இங்க வாங்க மூணு பிள்ளங்க ஓடியாரு இவன் பேரு தாரிமாறன் இவன் பேரு வகுளாபரணன் அவன் பேரு ஷடகோபன் என் பிள்ளைங்க இதெல்லாம் யாரு பேரு நம்மாழ்வார் பேரு பிள்ளைகளுக்கு நம்மாழ்வார் பேரு வச்சு கூப்பிடுறான் ராமானுஜர் சொன்னாரா இந்த காவிய உடுத்தி கெட்டு போயிட்டானே கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே நானும் கொண்டாட்டியோட இருந்து மூணு பிள்ளைகளை பெற்று நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டு இருந்தா இன்னும் வைகுண்டம் போயிருக்கலாமே இவனுக்கு தெரிஞ்ச புத்தி எனக்கு தெரியலையே கெட்டேனே கெட்டேனே காவி உடுத்தி கெட்டேனே நம்மாழ்வாருக்கு அவ்வளவு பெருமை அவர் நம்ம ஆழ்வார் ஞாபகத்தில் வச்சுங்க ஸ்ரீரங்கத்துக்கு நம்மாழ்வார மதுரகவி ஆழ்வார் கொண்டாண்டாங்க பெருமாள் அவருக்கு முன்னால வந்து காட்சி கொடுத்தார் எல்லாம் கைத்தாங்கல கொண்டாந்த பெருமாளை கைத்தள சேவை இருக்கட்டும் நம்ம கதைக்கு போவோம் சமணன் விட்டலராயன் பொண்ணுக்கு பைத்தியம் ராமானுஜர் அங்க போயிட்டார் எல்லாரும் சொன்னாங்க இவர் தீர்த்து வச்சிருவார் ராஜாவுக்கு பக்கத்துல ராணி இந்த பக்கம் ராமானுஜர் அந்த பொண்ணு அங்கிருந்து நிர்வாணமா ஓடி வருது தீர்த்தத்தை கொடுத்தார் சிஷ்ய பிள்ளைட்டு தொழில் திரும்பிது வெக்கப்பட்டது பைத்தியத்தை தீர்த்து விட்டீங்க நாராயண நாமம் தீர்த்து விட்டது ஒரு ஊர் மேல்கோட்டை பேர் அந்த ஊர்ல பெருமாள் இருக்கிறார் எங்க இருக்கார் வாங்க தேடி பாப்போம் அடர்ந்த காடு காட்டுக்குள்ள போய் தேடி கஷ்டப்பட்டா தெரியலி வாக்கு சொல்லுது மகிழ மரத்தடிக்கு போ மகிழ மரத்தின் பார்த்தா அற்புதமான பெருமாள் விக்கிரகம் எடுத்து கொண்டாந்து மேல்கோட்டை எதுகுடி அந்த இடத்துல கோயில் கட்டிப்பார் உற்சவ விக்கிரகம் எல்லாரும் சொல்றான் உற்சாகிட்டு மொழியில ஆச்சரியமா போச்சு நான் என்ன செய்யணும்னா இங்க பெருமாள் இங்க வந்திருக்கார் அவர் எடுத்துக்கிட்டு நல்லா எடுத்துக்கிட்டு போங்க உங்க உத்தரவு உத்தரவு தந்துட்டேன் இல்ல நீங்களும் கூட வரணும் நான் எதுக்கு வரணும் பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கார் எங்க இருக்கார் உங்க பொண்ணோட அந்த புறத்தில் இருக்கார் பொண்ணு கல்யாணமாகாத பொண்ணும் அதோட அந்த புறத்தில் இருக்கார் பெருமாள் நான் சன்னியாசி நீங்க எல்லாமே தனியா போக கூடாது அப்படியெல்லாம் சன்னியாசிகள் இருந்த நம்ம நாடு நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது நான் தனியா போக கூடாது சரி மகாராஜா கூடவா ராஜா கூட போனான் அந்த பொண்ணு அங்க இல்லை அந்த புறம் எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட கிடக்கு உள்ள பார்க்கிறார் நிறைய விக்கிரகம் ஒரு ஓரத்துல கிடக்கு இதுல இல்லைன்ட்டார் அப்போ எங்கே இருக்காரு அதோ வாருங் என்று சொல்லப்படலாய் என்ன கலீர் கலீர் கலீர் கலீர் கலீர்ன்னு சதங்க சத்தம் காலின சிலம்பு கொஞ்ச கைவளை குழுங்க முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான் என்று பழைய காலத்திலே மதுர மணி ஐயர் பாடுவார் ஞாபகம் வருதா பழைய பாட்டு அற்புதமான பாட்டு அது மாதிரி கலீர் கலீர் சத்தான் ராம பிரியன் வந்து மடியில் உட்கார்ந்துட்டான் இந்த விக்கிரகம் நடந்து வரதை பார்த்தான்ல மகாராஜா தன்னை அறியாம கும்பிட்டு முஸ்லிம் எடுத்து போங்க எடுத்துக்கிட்டு பல்லக்கில் வச்சு கொண்டுகிட்டு வராரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து நினைச்சு பக்கத்திலே வச்சுக்கிட்டு தூங்கி இருக்கு மடியில போட்டு தாளாட்டி இருக்கு சோறூட்டி இருக்கு விக்கிரகங்கிற சிந்தனை இல்லை அப்படி இருந்த பொண்ணு விக்கிரகத்தை காணும்ன உடனே உயிரே போகுது குதிரையில புறப்பட்டு வந்துருச்சு இவர் பாதி தூரம் போற பொழுது பொண்ணு குறுக்கிட்டு இருக்கு குறுக்கிட்டு சொல்லும்னம் குறைஞ்சு போச்சு எல்லாம் சொன்னா ரொம்ப லேசா இருக்கு பல்லக்கு உள்ள திறந்து வத்தா பொண்ணை காணும் பெருமானோட ஐக்கியம் ஆயிடுச்சு ராமானுஜர் கும்பிட்டு அந்த பொண்ணு மாதிரி ஒரு விக்கிரகம் செஞ்சார் மேல் போட்டையிலே துளுக்க நாட்சியார் வச்சிருக்கார் ஞாபகம் வருதா நம்ம அதே மாதிரி துளுக்க நாட்சியார் வாழ்ந்த ராமானுஜர் கடைசியிலே ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் பல நாட்கள் வாழ்கிறார் நூத்தி இருபது பெருமானே நூறு வருஷம் தாண்டி இருபது வருஷம் ஆகிவிட்டது இந்த திருமேனியை திருநாடு அலங்கரிக்க செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினேழில் தோன்றியவர் ஆண்டில் இறைவனுடைய திருவடித்தாமரைகளை சேர்ந்து விட்டார் பரமவதம் அடைகிறார் ஸ்ரீரங்கத்திலே அந்த திருமேனி இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது தானான திருமேனி இன்னைக்கு போய் பார்க்கலாம் ராமானுஜர் உடம்பு பதப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது நெகன் தெரியும் முடி தெரியும் பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க பச்சை பசேல்னு உடம்புக்கும் ராமானுஜர் இருக்கிறார் அந்த இடம் ஸ்ரீரங்கம் ரொம்ப வேகமா அடுத்த செய்தி கிட்ட ஓடுறேன் திருமண்டங்குடியின்னு ஒரு ஊர் கும்பகோணத்துக்கும் திருவயாத்துக்கும் நடுவில் அந்த திருமண்டங்குடியிலே விப்ரநாராயணர்ன்னு ஒருத்தர் இந்த விப்ரநாராயணர் வந்து பெருமாளுடைய பரம பக்தர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஆண்டவனுக்கு பூமாலை சூட்டி வழிபட்டார் ஆண்டவனுக்கு மூணு மாலை சூட்டலாம் ஒன்னு பூமாலை ரெண்டு பொன்மாலை மூன்று பாமாலை எது சிறப்பு பூமாலை வாடி போய்விடும் பொன்மாலை மணக்காது பாமாலை என்னைக்கு இருக்கும் பூமாலை வாடும் மனம் பொன்மா என்று பாமாலை சூட்டி பாதம் பணிபவனோ கவிமணி பாடுறார் இப்பவும் இருக்கு திருமந்தை ஆழ்வார் மதில் கற்ற பொழுது நந்தவனத்தை விட்டுட்டு கட்டினார் யாரு போட்ட நந்தவனா விப்ரநாராயணர் அற்புதமான நந்தவனம் பெருமானுக்கு பூமாலை சூட்டி பணி செய்வார் அதுல ஒண்ணு கடையில பூ வாங்கி போடுறத விட நாமே பூவை வாங்கி கட்டி மாலையாக்கி போட்டா ரொம்ப புண்ணியமா ஏன்னா பூ கட்டுற பொழுது மனசு பகவான்கிட்ட ஈடுபட்டு அதனால இந்த பூவை கட்டுற பொழுது அவன் சொல்லிக்கிட்டே கட்டணும் இப்படி இருக்காரா ஒரு நாள் ஒரு பல்லக்கு வந்தது ரெண்டு அழகான பெண்கள் ஒருத்திக்கு தேவதேவின்னு பேரு இன்னொருத்தி அவங்க அக்கா அவ பேரு தெரியாது இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பொண்ணுக்கு பூ ஆசை எந்த பொண்ணுக்கும் அந்த பூவை எல்லாம் பார்த்த உடனே ஒரு பூவை எடுக்க போயிருக்கா அத்தா சொல்லி இருக்கா தேவதேவி இதை தொடரங்கத்து பெருமாளுக்காக விப்ரநாராயணர் அந்த உள்ள ஒரு சாமியார் இருக்காருவாரு அவரு போட்ட நந்தவனம் அவரு தோல்ல ஒரு தோண்டி அதுல தண்ணி ஊத்திக்கிட்டே வராது நாராயணா நாராயணா நாராயணா நாராயணா நலசக்கரா சலசக்கரா நாராயணா நாராயணா ரெண்டு பொண்ணு அழகா நிக்கதே இந்த ஆளு பார்க்கணுமா வேண்டாமா அழகான பொண்ணு நின்னா பார்க்க இந்த ஆளு பார்க்கல அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தாங்க இந்த ஆளு பார்க்கவே இல்லை நாராயணா நாராயணா நாராயணா போயிட்டாரு தேவதேவிக்கு போபம் தான்களே இவளது அழகா ஒரு பொண்ணு நிக்கிறேன் ஒரு பார்வை பார்க்க வேண்டாம் என்ன பார்க்கலையே அந்த ஆணவம் அழகு நாள் ஆணவம் இருக்கவ ஒரு பெருமாளை பார்க்கிறவரு அவர்கிட்ட உன் அழகு குப்பை பெருமாள் அழகுக்கு முன்னாலே உன்னுடைய அழியக்கூடிய அழகு என்ன அது அழிஞ்சா அழகு வெய்யோ நொழி தன்மே நீன் விரிசோதியின் பொய்யோ எனமிடையால் ஒடுமிடையான் ஒடும்போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமனை சொல்றார் ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான் தேவதேவி உன்னுடைய அழகு அழியக்கூடிய அழகு இன்றைக்கு வேர்கண் பின்னாலே இது கோல் கண் கோலே கண்ணாகும் அவன் திருமேணி அப்படி இல்லை அந்த அரங்கனை பார்த்த கண்கள் அதனால உன்ன பார்க்க மாட்டார் அப்படியா இப்ப பாரு இந்த ஆளை எனக்கு அடிமை ஆக்கிறேன் அடிமை ஆக்கலைன்னா ஆறு மாசம் உனக்கு புடவை போட்டு வெள்ளாட்டியா வேலை பார்க்கிறேன் அவ சொன்னா உன்னால அடிமையாக்க முடியாது நீ அடிமை ஆக்கிட்டா நான் உனக்கு ஆறு மாசம் சேலை வச்சு போடுறேன் இதுகளுக்கு இவருதானா கிடைச்சாரு இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டதுக்கு இவருதானா கிடைச்சார் இல்லை பெருமாள் திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டார் இவர் நிறைய பாடணும் இல்ல சும்மா பூமாதையோட கதையை முடிச்சிடப்படாத வாழ்க்கையில் பெருமாள் வந்து விளையாடணும் இல்ல அப்பதானே சார் பாட்டு வரும் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை என்ன செய்வானா அங்கிருந்து புல்லாங்குழலை கொண்டுகிட்டே வருவான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கித்ததும் பொண்ணல் கீதம் படிப்பான் கள்ளால் மயங்குவது போலே கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் வாயை திறந்து கேட்போம் அங்காந்திருக்கும் வாய் தனிலே அங்காந்திருக்கும் வாய்த்தனிலே கண்ணன் ஆறேழு கட்டெரும்பை விடுவான் எங்கினும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின் தலை பின்னே திரும்ப முன்னே சென்று மறைவான் வண்ண புதுச்சேலை தனிலே புழுதி வாரி சொறிந்தே வருத்தி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை அவன் பக்கத்துல வந்து ஒன்னொன்னு செய்ய செய்ய பாட்டு வந்துட்டு இருக்கேன் அனுபவிச்சார்த்தான் கவிதை வரும் இந்த கொஞ்சம் அனுபவம் வேணும் அதனால இந்த ரெண்டு பேரையும் பெருமான் கருவியாக்கிக் கொண்டான் நீ போ நான் இவர் அடிமையாக்கிறேன் அக்கா போயிட்டா தங்கச்சி எல்லா அணிகளையும் கலட்டி வச்சா காவி எல்லாம் போட்டுக்கிட்டா வந்து இவருடைய நந்தவனத்து வாசல்ல உட்கார்ந்துட்டா நந்தவனத்துக்குள்ள போகல அங்கேயே இருக்கா இவரு போறாரு வர்றாரு பார்க்கவே இல்லை ஒரு நாள் பகவான் அவரை பார்த்தா அவரு இவளை பார்த்தாரு பார்த்துட்டாரு என்ன ரொம்ப நாள் இங்க உட்கார்ந்து இருக்க போல இருக்கேன் பெருமானே உங்க நந்தவன கைங்கரியத்துக்கு உதவி செய்யறதுக்காக உட்கார்ந்திருக்கிறேன் நீங்க இந்த வயசுல தண்ணி ஊத்துறதுக்கு நான் தண்ணி ஊத்துறேன் கலை எடுக்கிறேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க பெருமான் கைங்கரியத்துல எனக்கு பங்கு கொடுக்கப்படாதா பாவம் ஐயோ பாவம் அங்கதான் ஆரம்பிச்சதுவனே மழை கொட்டுது போய் நிற்கிறார் தோட்டத்துக்குள்ள வந்து குடில் வாசலுக்கு வந்தாச்சு ரொம்ப முன்னேற்றம் நனஞ்சு போய் நிற்கிறார் பார்த்தார் ஐயோ பாவம் நனைஞ்சு போச்சே அவர் ஒரு மேலே போட்டு கோட்டை தூக்கி போட்டா போட்டார் உள்ள வண்டா சேலையை களைஞ்சிட்டு கோட்டை மாட்டிக்கொண்டாள் அவரும் மாட்டிக்கொண்டார் பகவானுடைய திருவிளையாடல் தொடங்கிவிட்டது தேவதேவனை நினைத்த மனம் தேவதேவியின்பால் போய்விட்டது அவரு மறந்துட்டாரு பெருமாளை மறந்துட்டார் சுத்தமா இந்த பொண்ணுதான் எல்லாம் அவளதுதான் கொஞ்ச நாள் வண்டி ஓடினுச்சு இவதான் அடிமையாக்கிவிட்டாலே சேலஞ்சு நிறைவேறி விட்டதே அக்காவ போய் பார்த்து சொல்லணும் அம்மாட்ட சொல்லணும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா ஐயோ நீ போகாதே நீ போன என் உயிரே போய்டினாரு போயிட்டு வந்துடுறேன்னா சீக்கிரம் திரும்பிவான் போயிட்டா இவர் மனசு போரா அவ பின்னாலே போயிடுச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு நாலஞ்சு நாள் ஆச்சு என்னடான்னு புரியல புறப்பட்டு இவரே போயிட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்துருக்காரு போயிட்டாரு போய் பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்கா அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லிவிட்டா இந்த பாரு கையில் பணம் காசு வச்சிருக்கியா கொண்டுகிட்டு உள்ளவா இல்லையா போ புரிஞ்சு போச்சு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் கதவை சாத்தடி கையில் காசு இல்லாதவன் கடவுளே கதவை சாத்தடி அப்படிப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் சே ஆனாலும் அவளை பார்க்கணும் அந்த ஆசை விடமாட்டேங்குது மனசு பொல்லாது விடமாட்டேங்குது அந்த ஊர்ல தோட்ட கடைசி பக்கம் ஒரு இடத்துல போய் அப்படியே கவலையோட உட்கார்ந்து என்ன கவலை தேவதேவிய பார்க்க முடியலையே மேலே மகாலட்சுமியும் ஸ்ரீரங்கத்து பெருமாளும் போறாங்க இந்த ஆள் யார் இப்படி உட்கார்ந்து இருக்கிறான் ஆலாம் பராட்டி தெரியாதா நம்ம பழைய விப்ரநாராயணே என்னங்க இப்படி ஆகி போயிட்டாரு என்ன பண்றது தேவ தேவி கருணை காட்டப்படாத நீ சொல்லிட்டு காரியம் நடக்கும் மீனாட்சி காலில விழுந்துட்டா சொக்கலிங்க பெருமான் எஸ்வாரு புரிஞ்சு வச்சுங்க நேர அவ காலில் போய் விழுந்துடணும் தாயே காப்பாத்து வேற யாரும் வழி கிடையாது ராத்திரி அங்கிருந்து ஒரு ஒரு சாதாரண ஆளா வேஷம் போட்டார் பெருமாள் கோயில் சுத்தோதக பாத்திரம் ஒண்ணு தங்கத்தினாலான வட்டில் அதை எடுத்துட்டாரு அம்மாட்ட போயிட்டாரு நாராயணனுடைய வேலைக்காரன் உனக்கு என்ன வேணும் இத குடுத்து வர சொன்னாரு பூரா தங்கம் இவ்வளவு பெரிய பாத்திரம் இப்ப நம்ம வாங்குற தங்கம் எல்லாம் தங்கத்தில் எங்கால ஒரு கிராம் கிராம் ரெண்டாயிரத்தி எங்க போயிடுச்சு ஒன்னும் சொல்ல முடியாது தங்க பாத்திரம் பெருசு வட்டில் சரி விபரநாராயணரை வர சொல்லுதானே முடிஞ்சது இவர் ராத்திரி போனார் இதெல்லாம் உள்ள உள்ளவளுக்கு தெரியாது தேவதேவி முக்கியமான விஷயம் காலம்பூரில் தங்க வட்டில காணும் கோயில் போய் உடனே கண்டுபிடிச்சு விட்டாங்க இன்னைக்கு காலையில் தேடுறான் ராஜா சொல்லிட்டான் எல்லா வீட்லயும் தேடுனா இவ வீட்டுல தேவதேவி வீட்டுல இருக்கு ஏதேர் இந்த விப்ரநாராயணர் தான் ஒரு ஆள் மூலம் கொடுத்து விட்டாரு இந்த உட்கார்ந்து இருக்காருல்ல இவருதான் நான் எங்க கொடுத்து விட்டேன்னாரு அவங்க அம்மா சொல்லிட்டான் உங்க பேரை சொல்லித்தான் அந்த ஆள் கொடுத்தாரு தந்த பாத்திரம் வேற எப்படி கிடைக்கும் ராஜா வந்தா இவரை சிறையில் போடுன்ட்டான் இனிமே வழக்கு விசாரணை எல்லாரும் சொல்றாங்க இவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாரு தேவதேவியுடைய தாயார் சொல்றா இவருதான் ஒரு ஆள் விட்டு கொடுத்து விட்டாரு கருப்பா இருந்தாரு அழகா இருந்தாரு அவருதான் கொண்டாந்து கொடுத்தாரு வேலைக்காரன் சொன்னாரு எப்படி இருந்தாரு கருப்பா இருந்தாரு அழகா இருந்தாரு உயரமா இருந்தாரு கண்ணெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு முகம் தாமரப்பும் ஆஹா பெருமாள் வந்துட்டாரு பச்சை மாமலை போல் மேனி பவலவாய் கமல செங்கண் வந்துட்டாரு விளையாடிட்டாரே புரிஞ்சு போச்சு பெருமானே தேவதேவனை நினைச்சதை விட்டுட்டு தேவதேவியை நினைச்சதுக்கு அனுபவிச்சது போதும் போதும் போதும் இனிமே நான் உன் தொண்டருக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் உனக்கு தொண்டனாக இருக்கிற தகுதியை உண்டாக்கணும்னா உன் தொண்டனுக்கு தொண்டனாய் இருக்க வேண்டும் என் பெயரை விப்ரநாராயணன் என்ற பெயரை மாற்றிக்கொள்கிறேன் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு என் பேர் இருக்கட்டும் ஆடும் தொண்டர் அடிப்பொடி ஆடன் ஆண் பெரில் கங்கை நீர் குடைந்து ஆடும் வேட்கை என்னாவதே கங்கையில குளிக்கிறத என்னுடைய அடியார்களுடைய திருவடியிலே உள்ள மண்ணை பூசி குளிச்சோ புண்ணியங்கிறாராம் பெருமாள் அவ்வளவுதான் மாறி போனார் பெருமாள் ராஜாவுடைய கனவுல போனார் விப்ரநாராயணனை நாம் தடுத்து ஆட்கொண்டோ வெளியில விட்டு ராஜாவுக்கு சந்தோஷம் பெருமாள் கனவுல வந்துட்டார் பெருமாள் இவரு கனவுல போகாம ஏன் அவரு கனவுல போனாரு ஏன்னா அந்த பாத்திரம் பெருமாள் பண்ணி பெருமாளுக்கு ராஜா பண்ணி கொடுத்த பாத்திரம் எது தங்க பாத்திரம் சொந்தக்காரன் அவன் பண்ணி கொடுத்தான் முதல்ல அவனுக்கு காட்சி கொடுத்தார் கனவுல இப்ரா நாராயணன் விடுதலை பண்ண வந்தார் கோயிலுக்குள்ள போனார் பெருமானே இவ்வளவு காலம் தூங்கிட்டேன் முளிச்சிருக்கேன் உனக்கு திருப்பள்ளி எழுச்சு பாடுறேன் கடவுளுக்கு ஏன் திருப்பதி எழுச்சி தூங்குறாரா சிவபெருமான் தூங்கினா என்னத்துக்காக பெருமாள் அறிவியல் தான் தூக்கம் முழிச்சுக்கிட்டு தான் தூங்குறார் அவரு அறிவு இல்லை அது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவிரின் தொழுகின மாமலர் எல்லாம் மாணவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் புகுந்த இருங்களும் அலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எல்லா தேவர்களும் அவங்கட்டு வாசப்பள்ள வந்து நிற்கிறாங்க அவங்க வந்த யானையெல்லாம் சத்தம் போடுது பிடியெல்லாம் சட்டம் போடுது முரசு முழங்குகிறது எதிர்த்தா நிற்கிறாங்க காவேரிக்கு முன்னால் எழுந்து வா இரவியற் அற்புதமான பாட்டு பத்து பாட்டு திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுக்கு திருப்பெருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடினார் பன்னெண்டு திருமுறையில் ஒரே திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்புடையாழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே ஒரே ஒரு திருப்பள்ளி எழுச்சி இது பெருமாளை போய் பார்த்தார் கண்ணீர் கொட்டுது திருமலைன்னு பேரு திருமாலை திருமாலையால் அலங்கரித்தார் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார்னா புரியுதா அவர் நூலுக்கு திருமலைன்னு பேரு நாற்பத்தஞ்சு பாட்டு என்ன சொல்றார் தெரியுமா யமன் வந்தா தலையில கால் வச்சிடுவாங்க ஏன் பெருமாள் கையில் இருக்கார் யமன் என்ன செய்ய முடியும் காவலில் புலனை வைத்து கலிதண்ணை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூ உலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமான சூதனாய்க் கல்வனாகி தூர்த்தரோடு காலம் தேவதேவியோட போக்கின காலம் சூதனாய்க் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம் மாதரார் கையல்கண் என்னும் மலை உட்பட்டழுந்து வேனை போதரே இங்கே வரா போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் வைத்த அழகனூர் அரங்கம் பாயும் நீர் அரங்கந்த பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார் மரகத வடிவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதல் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககதலாமே நாற்பத்தஞ்சு பாட்டு திருமாலை அற்புதமான பாட்டு நீ உண்மையா இருந்தா கடவுள் உண்மையா நீ பொய்யனா கடவுள் பொய்யனா மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உணர்வினார்கற்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடத்து தோன்றும் அரங்கனூர் அடகநூர் அரங்கமன்றே ஒரு பாட்டு சீருங்கத்தை பத்தி அழகான பாட்டு பெருமாளே இந்த பிறவி வேண்டாம் ஏன் வேத நூல் படி நூறு வருஷம் ஆளலாம் ஜோசியப்படி நூத்தி இருபது வருஷம் வாழலாம் ஜோசியத்தில் ஒன்பது தசை ஒன்பது திசை வாழணும்னா நூத்தி எழுபது வருஷம் இருக்கணும் சில பேர் சொல்றான் எனக்கு சுக்கர அதுக்கு ஏண்டா கஷ்டப்படுறேன்னு வயசு தொண்ணூத்தி இப்ப வந்தா என்ன வராட்டி என்ன என்ன சாகப்போறவோ சுக்கரதை வந்து என்ன லாபம் சொல்லுங்க அது மாதிரி சில பேருக்கு சுக்கர தசையே வராது அடுத்த பிறவியில்தான் வரும் அப்படியெல்லாம் இருக்கும் வேத நூல் பிராயம் ஊறும் மனுஷர் தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நூறு வருஷத்துல ஐம்பது வருஷம் தூங்கியே போச்சு படுக்கையில் படுத்து தூங்குனது கொஞ்சம் ஆபீஸ்ல தூங்கினது கொஞ்சம் மேடையில் வந்து சீரங்கத்தை பத்தி ஒருத்தர் பேசுற பொழுது கேட்டுக்கிட்டே தூணில் சாஞ்சு தூங்குனது கொஞ்சம் எவ்வளவு தூக்கம் வருது தெரியுமா வீட்டில் தூக்கம் இங்க வருது அசத்துது எனக்கு வேண்டிய ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணை முடிச்ச உடிக்கி தூங்கினது கொஞ்சம் ஐம்பது வருஷம் போச்சான் வேத நூல் பிராயம் நூறும் மனுஷர்தாம் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும் அப்புறம் நின்றதில் பதினைந்து பதினஞ்சு வருஷம் ஒன்னும் தெரியாத சின்ன பிள்ளையா போச்சு ஐம்பதும் அறுபத்தஞ்சு மிச்சம் முப்பத்தஞ்சு இதுல துணி பசி மூப்பு துன்பம் எல்லாம் போனா என்னையா மிஞ்சு அதனால பிறவி வேண்டாம் தினம் படிக்க வேண்டிய பாட்டு வேத நூல் பிராயம் நூறும் மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினைந்தாண்டு அரங்கமாநகரு நாற்பத்தஞ்சு பாட்டும் கொட்டி இருக்காருங்க அப்படியெல்லாம் பாட முடியாது ஸ்ரீரங்கத்துக்கு வேற என்ன பெருமை கொஞ்சம் வேகமா ஓடுவண்ணுமே பெருமாளுக்கு என்ன பேரு சொன்னேன் பெரிய பெருமாள் அம்பாளுக்கு என்ன பேரு ஸ்ரீரங்க இளங்கோவடிகள் பாடுறார் நீலமேகம் நெடும் பால் வெறிந்தகளாது படிந்தது போல பார் கடல்ல நீலமேகம் படுத்தாப்புல படுத்து கடக்கிறாராம் பெருமாள் ஆயிரம் பிரித்தழு தலையுடை அருந்திரல் பாயல் பள்ளி பலர் தொழு தேத்தல் ஆயிரம் தலை உள்ள ஆதிசேஷனுக்கு கீழே எல்லாரும் கும்பிடப்படுத்திருக்காராம் விருதிரை காவிரி திருவமர் மார்பன் கிடந்த வண்ணமும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஸ்ரீரங்கத்தை பாடுறார் ஸ்ரீரங்கத்தில ரெண்டு தூண் இருக்கும் சாமிக்கு முன்னால பரமபதத்திலே ரெண்டு தூண் மனத்தூண்களும்பா அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலே ரெண்டு தூண் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கம்ப ராமாயணம் பாடினார் நரசிங்களை எனக்கு வேண்டிய ஒரு ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் பேரு அவங்க அப்பா வந்திருக்கார் அவரு கூட அங்க ஓரத்துல வந்து உட்கார்ந்து நரசிங்கத்திட்டு அவருக்கு ரொம்ப பிரியம் வீட்டுல புள்ளகுட்டி எல்லாம் நரசிங்கம் நரசிங்கம் நரசிங்கம் ஏன் தெரியும் பத்து அவதாரத்தில் வந்து அவதார நோக்கத்தை உடனே முடிச்ச ஒரே ஆளு நரசிங்க வந்தார் வென்றார் சென்றார் இருந்தார் வாக்கராப்பில் இருக்கார் நாடி நாடி நரசிங்காய் என்று வாடி வாடி இவ்வாழுதலே நரசிங்க பெருமான் வரலாற்ற கம்பராமாயணத்தில் கம்பர் சேர்த்து வால்மீகி இலை இல்லை துளசி இலை இல்லை எழுத்தச்சன்ல இல்லை கம்பன் தமிழ்ல சேர்த்து விட்டார் ஏன் சேர்த்தார் பிரகலாதனை பாடணும் நரசிங்கத்தை பாடணும் ஆசை கொட்டி விட்டார் வாவேசு ஐயர் எழுதுகிறார் கம்பனுடைய காவிய சிறப்பை கவிதை சிறப்பை நீங்கள் அறிய வேண்டுமானால் இரணியின் வதைப்படலம் மட்டுமே போதுனர் பத்தாயிரம் பாட்டு இது நூத்தி பாட்டு என்னமோதான் இதுக்குள்ள அவ்வளவு வேகம் அற்புதம் அப்படி பாட்டு பார்த்த முடியாது வந்து நிற்கிறான் அற்புதமான சதகூரிட்ட கோனினும் உளன் அணுவை தொலைச்சு நூறு பங்கு ஆக்கினா அதுல ஒரு பங்குக்கு கோ பேரு அணுவைக்க முடியாது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அணுவை நமக்கு கம்பர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு எண்ணூறு தொள்ளாயிரத்துக்குள்ள அப்ப பாடுறார் அணுவை துளைத்து நூறுல ஒரு பங்கு அதுக்கு கோன் பேரு அதுக்குள்ள பெருமாள் இருக்கிறார் சானினும் உன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோனினும் உளன் மாமேரு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் இந்த தூணில் இருக்க நீ சொன்ன சொல்லினும் உளன் எங்க இருக்கிறான் கேட்டே அந்த சொல்லில் உட்கார்ந்திருக்கிறார் பெருமாள் பயந்து போய் நிற்கிறார் இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே உன் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறேன் சொல்லிவிட்டா நான் மாட்டிக்கிறனேன்னு அவர் பயப்படுறார் என்ன நெஞ்சுக்குள்ளே இருக்கிறேன் சொல்லிவிட்டா நெஞ்ச இவர் வர முடியாது பக்தன் மனசுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிவிட்டா பக்தன் மனசை புழக்க முடியாதே வேகமா போசுறா பாத்துறாங்க பெருமாள் பிறகு சொல்றான் அணுவினை சதகூரிட்ட கோனினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்ற நக்கான் கனகம் நந்தான் கனகன் திர்கின்ற பெருங்க எப்பஷ்ட பெருமாள் சொன்னா அந்த மண்டபத்தில் ஆயிரம் தூணு இந்த பிறகலாது சொல்லிவிட்டான் தூண்ல இருப்பார்னு உங்க அப்ப இரணிய எத்தனாவது தூணை உடைப்பானோ எழுபத்தி தூண உடைச்சா நான் எழுபத்தி நாலாவது வரணும் எதிர்த்தாப்புல இருக்கிற இரண்டாவது தூணை உடைச்சா அதுல வரணும் நான் பெரும்பாடு பட்டுக்கிட்டு அதுவும் மேக்கப்போட வரணும் உடம்பு முழுக்க மனுஷ உடம்பா இருக்கணும் தலை சிங்கத்தலையா இருக்கணும் வர வாங்கி இருக்கான் எந்த மனுஷனாலையும் சாவுல்ல ஒரு கூட்டணி போட்டு வரணும் நல்லவேளை தூண உடச்சா பாதி மேக்கப் ஓடி அந்த செங்கட்சியம் சத்தம் போட்டு சிரிச்சுதான் அற்புதமான வாக்கு இந்த புலவர் பெருமக்கள் இதை ஒத்துக்கல கம்ப ராமாயணத்துக்கும் இரணியன் வத பள்ளத்துக்கு என்ன சம்பந்தம் ராமாயணத்துக்கு முன்னால நரசிங்க அவதாரம் ரொம்ப முன்னால நரசிங்க அவதாரம் முதல்ல மச்ச அவதாரம் இரண்டாவது ரெண்டுலையும் இருந்தது ஆமை கூர்மாவதாரம் மூணாவது பன்றி வராக அவதாரம் நாலாவது நரசிங்க அவதாரம் அஞ்சாவது வாமன் அவதாரம் ஆறாவது பரசுராம அவதாரம் ஏழாவது ராமாவதாரம் எட்டாவது பலராம அவதாரம் ஒன்பதாவது கிருஷ்ண அவதாரம் பத்தாவது கல்கி அவதாரம் எங்கு ஓடிச்சு வாழ்க்கை அதை கொண்டே இங்கே வெற்றப்படாது ராமாயணத்தை ஒத்துக்க மாட்டான் நீ அரங்கேற்றப்படாது இவருக்கு என்ன பண்றது ஸ்ரீரங்கத்தில் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு பல கதைகள் சொல்றாங்க கடைசி மேட்டிய சிங்கர் சந்நிதி அற்புதமான நரசிங்கம் இருக்க முன்னால ராமாயணத்தை ஒரு வழியா ஆனாலும் சில பேர் ஒத்துக்க மாட்டேங்குற சிரிச்சுதான் எல்லாம் கம்பனுடைய வாக்கு நரசிங்க பெருமாள் இடத்திலே அரங்கேறி விட்டது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வாழ்க்கினது எங்க ஸ்ரீரங்கத்திலே பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார பல்லக்கில் அனுப்பிச்சு தூக்கிக்கிட்டு போனது யாரு ஸ்ரீரங்கத்து பெருமாள் ஒரு பொண்ணை பெத்தே இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாரு என் பொண்ணுக்கு ரெண்டு மாமியாரு கிருஷ்ணனுக்கு வளர்த்தவள் மாமியார்ட்டையே மருமகள் யசோத பிராட்டி என் பொண்ண நல்லா வச்சுக்கணுமே அப்படின்னு ஆறாம் பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை அவத்த பிள்ளை எப்படி பிள்ளை பெரும் பிள்ளை பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறஞ்செய்யுங்கொல்லோ ஸ்ரீரங்கத்தை நினைச்சு பெரிய ஆழ்வார் பாடுற வாக்கு ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் மதரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரத்தான் பாடுவார் வேற யாரையும் பாடமாட்டார் பதினோரு பேரும் மங்களாசாசனம் பண்ணின ஒரே தலம் ஸ்ரீரங்கம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை தவிர வேற பரமாட்டார் பாட்டோட பாட்ட அயோத்தி வரும் தனிப்பதிகம் இல்ல பாட்டோட பாட்டா பரமபதம் வரும் தனிப்பதிகம் கிடையாது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முழுக்க முழுக்க அரங்கனத்தான் பாடுவார் திருப்பதிய கூட படமாட்டார் அதனால திருப்பதி பெருமாளுக்கு நட்டமா போச்சு அது ஒரு வேடிக்கை தெரியுமா திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் கோபுரம் இருக்கு ஒரு மதில் திருமங்கை ஆழ்வார் கட்டின மதில் மதில் கட்டி விட்டாராம் பெருமாள் ஆழ்வாரை கூப்பிட்டாராம் திருமங்கை ஆழ்வார் இங்க வாரம் வந்தாராம் மதில் கட்டினீர் இல்ல ஆமா சந்தோஷம் திருநாரையூர்ல ஒரு மடல் பாடினீங்கல்ல திருநாரையூர் ஒரு ஊர் அங்கே மடல் மடல் இலக்கிய வகை பாடினீங்கல்ல எனக்கு ஒரு மடல் பாடப்படாதா யாரு கேட்டா ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருமங்க ஆழ்வார் சொன்னாரா மன்னிச்சுக்கணும் மடல் அங்கே மதில் இங்கே அவருக்கு மடல் உங்களுக்கு மதில் மன்னிச்சுக்கிடுங்க எப்படி இருக்கு இந்த பாட்டுக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு கேட்டிருக்கிறார் நம்முடைய சீரங்கத்து பெருமாள் திருப்பான ஆழ்வார் தாழ்த்தப்பட்ட இனம் சீரங்கத்து பெருமாளை வெளியிட நின்று கும்பிடுவார் உள்ள வரக்கூடாது ஒரு நாள் காவேரி ஆட்டு கரையில நிற்கிறார் லோகசாரங்க முனிவர் ரொம்ப பெரியவர் அவர் அப்படி குளிச்சுட்டு வரார் இவர் நிக்கிற இடத்துல இவர் குளிச்சுட்டு துவற்ற பொழுது இவர் மேல பட்ட தண்ணி அவர் மேல பட்டுது யார் மேலப்பட்ட தண்ணி திருப்பானால்வார் மேலப்பட்ட தண்ணி லோகசாரங்கர் மேலப்பட்ட அவருக்கு கோபம் வருது தப்பு ஒரு நாள் அவர் வர்ற வழிகளை இவர் நிக்க விலகி நில்ன்னாராம் இவர் பெருமாளை பார்த்துக்கிட்டது இல்லை ஒன்னும் புரியல விலகல ஒரு கல்லை எடுத்து அடிச்சாராம் லோகசாரங்க முனிவர் திருப்பான் ஆழ்வார் நெத்தியில கல்ல விட்டு அடிக்க நெத்தியில பட்டு ரத்தம் ஒழுக அவர் விலகிட்டார் லோகசாரங்க முனிவர் கோயிலுக்குள்ள வந்துட்டார் சீரங்கத்து பெருமாள் பக்கத்துல வந்தார் கும்பிட்டார் சீரங்கத்து பெருமாள் நெத்தியில ரத்தம் அழியுது நீ அவனை அடிக்கல என்ன அடிச்சேன்னாரா அப்படியா தப்பு பண்ணிட்டேன் எப்படி என்ன செய்யுது நாளைக்கு அவனை தோழனை ஏத்தி கொண்டுகிட்டு வா லோகசாரங்க முனிவர் பாடி ஆடக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம் பகல் பத்து ராப்பத்து ஸ்ரீரங்கம் வைகுண்டேகாதசி அன்னைக்கு ஏழாவது திருநாள் நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுப்பார் ஸ்ரீரங்கத்திலே முக்கியமான இடம் தூராத மன காதல் தொண்டர்தங்கள் குழாம் குழுவி திருப்புகழ்கள் பாடு திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களி போடழுத கண்ணீர் மலை சோரன் என்றுருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முள ஓசை பறவை பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி பூதளத்தில் என்று கொலோ நாளே குலசேகர் ஆழ்வார் கண்ணீர் கொட்டணுமா அதுல காவேரி நிறையனுமா எப்படி இருக்கு முடிக்கிறேன் மேல வந்து விழுந்துருவான் தொற்றுவான் வேண்டாம் எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க பெரிய பெரிய ஐயன்தார்கள் பெருமாள் ஐயந்தார் ஒரு புண்ணியவன் வந்தார் அற்புதமா திருவரங்க கலம்பகம் பாடினவர் நான் அறுபது பாட்டு அந்த காலத்துல பாட பண்ணு இணர்கோள் வாய காயாம்பு வண்ணனையே வாழ்த்துகையன் வாய் இதெல்லாம் திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அங்கிருந்து வந்தார் எல்லாம் ஓரத்தில் நிக்கிறாங்க பெருமாள் தேர்ல இருக்கார் இழுக்கணும் வாங்கப்பா வந்து இழுங்க முட்டாள்களே வந்து இழுங்கள் எல்லாருக்கும் கொதிச்சிருச்சு ஒன்றும் தெரியாத ஊமர்கள் ஒன்னும் தெரியாத ஊமைகளே வந்து இழுங்கள் தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார் நின்று வடம் பிடிக்க வாருங்கள் ஓடப்படாது நின்று வடம் பிடிக்க வாருங்கள் கடைசி வரைக்கு நின்று வடம் பிடிக்கணும் ஒரு பெரியவர் கேட்டார் ஓய் வடம் பிடிச்சா என்னையா வாழப்பழம் ஒன்றும் பிடிக்க வாருங்கள் வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் எனில் வைகுந்தத்தில் இடம் பிடிக்கணும்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோயில் தேருக்கு வடம் பிடிக்கும் எல்லாம் வந்துட்டான் வைகுந்தத்தில் ரிசர்வேஷன் கிடைக்குமா நம்ம ஊர்லுக்கே ரிசர்வேஷன் கிடைக்க மாட்டேங்குது வைகுண்டத்துக்கு எப்படி சார் பதினோரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணனும் ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய திருமேனி அற்புதமான திருமேனி இன்றைக்கு அரசியலிலும் சிறப்புடத்தை பெற்ற தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு சொந்த அனுபவம் சொல்லலாமான்னு நினைச்சேன் பகவான் கடைசியா சொல்றாங்கடான் நான் அடிக்கடி சென்னைக்கு போறேன் போற பொழுது பெரும்பகுதி இந்த ஆம்னி பஸ்ஸில் தான் போறேன் ராத்திரியில் ட்ரெயின் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளவுக்கு நேரம் முன்னால பண்றது இல்லை அப்படி போற பொழுது உட்கார்ந்த உடனே தூங்கிடுவேன் அது கடவுள் கொடுத்த வரம் தூங்கினவரம் திடீர்னு முழிப்பு வரும் என்னடா முழிப்பு வருதுன்னு நிமிர்ந்தா ஸ்ரீரங்கத்து கோபுரம் ஓ இதுக்குத்தான் நம்மளை கலப்பி விட்டுட்டான் திரும்புறம் தாண்டன உடனே விழிப்பு வரும் அற்புதமா தெரியும் ஒரு கும்பிடு போட்டுட்டு வருவேன் இன்னைக்கு நாளைக்கு தொண்ணூத்தி ஐம்பது பெர்சென்ட் அந்த பக்கம் போனா அந்த நேரத்திலே ஒரு போடு போட்டு எழுப்பி விட்டு தரிசனம் கொடுப்பான் ஸ்ரீரங்கத்து பெருமாள் நினைத்தவர் மனத்திலே வந்து நடனமாடக்கூடிய பெருமான் ஸ்ரீரங்கத்தை இன்றைக்கு சிந்தித்தோம் நாளைக்கு காஞ்சிபுரம் நாளைக்கு காஞ்சிபுரம் கண்ணபுரமா காஞ்சிபுரம் அதுக்கு அடுத்த நாள் தான் கண்ணபுரம் காஞ்சிபுரம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி பெருமாள் இன்னைக்கு மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமில்ல அவங்க அண்ணனை பத்தி இல்ல பேசிருக்கு இத்தன் நாளா வீட்டுக்காரரை பத்தி தான் பேசணும் இன்பங்களையும் வாழ்த்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்க சென்னியில் வைத்த சேவக போற்றி திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்